தொடர்களுக்கம்மையால் கல்லறிந்த சாத்தியக்கும் செங்காட்டங்குடிமேயொண்டேன் இது கலரிற்று அறிவார் நாலு பேர் வரலாறு எங்களுக்கு சிந்திக்க இருக்கிறோம் கொண்ட வனமுளையாடு கடலே மறவாது கண்டறிந்த சாக்கியற்கும் அடியே சீர் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்பு அடியேன் செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டக்கடியே கடறி அறிவார்க்கும் அடியேன் கடற்காடி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காலே இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாடிய திருத்தொண்ட தொகை இதை ஒட்டித்திருவந்தாதி பாடல்களில் எழுபத்தி ரெண்டு அடியார்கள் வரலாற்றை விழித்து சொன்னார் சாக்கிய நாயனார் வரலாறு நாயனார் கடவுளை கும்பிடுற பொழுது ஒரே ஒரு பிரார்த்தனை தான் செய்யணும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை மறவாமை வேண்டும் கடவுளே உன்னை கும்பிடுறவருக்கு பிறப்பு தர மாட்டேன் வச்சம் கிடந்து இருந்து ஒரு பிறவி எடுத்துட்டா அது என்ன பிறவியா இருந்தாலும் சரி நாயாய் பிறந்தாலும் குழுவாய் பிறந்தாலும் சிவபெருமானே உன்னை மறக்க கூடாது எத்தால் மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்துன்னை சுந்தரபூர்த்தி சுவாமி கமல மலரடி கனவிலும் மறவேனே அருணகிரிநாத சுவாமி மனவிலும் வழிபடல் மறவே நம்மால் திருஞானசம்பந்த சுவாமி குழுவாய் பிறக்கிலும் உண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் நாம் குழுவா தொடர்ந்தாலும் சரி உன் திருவடியை மறக்கக்கூடாது திருவேங்கட திருவரங்க கலம்பகம் பாடிய பிள்ளை பெருமாளை சொல்ற ஒளி யாக்கை உள் பிறப்பினும் அவர் அன்பு ஒளியாமை அருள்மதி எனக்கு பெருமாளை எங்கார் எம்பு ஒளி யாக்கை உள் பிறப்பினும் அடியர்பால் அன்பு ஒளியாமை அருள்மதி எனக்கே அடியார்கள் பால் நான் அன்பு செலுத்த வேண்டும் அப்படி அன்பு செலுத்தியவர் சாக்கிய என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சங்கர் தாழ் மறவாமை பொருள் எப்படி இருந்தாலும் சரி என்ன ஆடை அணிந்திருந்தாலும் சரி எந்த கோலம் கொண்டிருந்தாலும் சரி சிவபெருமானை மறக்கக்கூடாது துல்லிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னை மிகவும் அன்பினார் மரவாமை தலை நிற்பார் திரு சங்கமங்கு ஒரு இந்த புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி இதெல்லாம் வழிபாட்டு தொடர் சங்கம் என்பது அடியார்கள் கூட்டத்தை காட்டக்கூடியது அந்த சங்கம் அதிகமா புத்தர்கள் இருந்த பகுதி திருச்சங்க அந்த ஊர்ல ஒரு வேளாண் எப்படியோ தெரியல பௌத்தத்தில் போய் சேர்ந்துட்டார் புத்த சாக்கிய மதம்னு அதுக்கு பேரு சாக்கியர்னு பேரு பௌத்தத்துல போய் சேர்ந்துட்டார் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார் அந்த நூல்களை எல்லாம் நிறைய படிச்சார் புத்தியில என்ன பட்டுது சிவநெறிதான் ஒழுங்கான நெறின்னு பட்டுது ஏன் பௌத்தம் சமதம் இதெல்லாம் என்ன சொல்லுது நீ பண்ண வேண வந்து புடிச்சுக்கும்னு சொல்லுது இப்ப நான் பண்ண நல்வென தீவனை ஓடி போயிருவேன் யாரோ ஒருத்தர் கொண்டாந்து வைக்கணும் நம்முடைய வினை நம்மை அதுவாக வந்து பற்றி கொள்ளாது கடவுள் ஒருத்தர் இருந்து இந்த பிறகு இப்படின்னு கடவுள் தான் கூட்டுவிப்பார் இதான நம்ம சித்தாந்தம் சமணர்கள் பௌத்தர்கள் கொள்கை என்ன தெரியுமா ஒரு பசுமாட்டு கூட்டம் கண்ணுக்குட்டியை விரட்டி விட்டாங்க கண்ணுக்குட்டி வேகமாக போடி அவங்க அம்மா பசுவை கண்டுபிடிச்சிருச்சு நமக்கு பார்த்தா எல்லா பசுவும் ஒரே மாதிரி தெரியும் நம்ம இங்கிலாந்துக்கு போனால் அத்தனை வெள்ளக்காரன் ஒரே மாதிரி தெரியும் அதன் நம்ம ஊருக்கு வந்தால் நம்மளுக்கு கூட அவனுக்கு ஒரே மாதிரி தெரியும் நமக்கு எல்லா பசுமானி அவங்க விடும் குளக்கன்று வல்லதாம் தாயினாடி நல்ல படவினையும் அன்ன தகைத்து தற்செய்தின் ஆடி கொளர்க்கு நாகடிய அதே மாதிரி பல பசுக்களுக்குள்ள வச்சாலும் கண்ணுக்குட்டி தன் தாய் பசுவை கண்டுபிடித்து வந்து சேருவது போல நீ செய்த வினை உன்னை வந்து பற்றி கொள்ளும் இது தப்பு ஒரு காலம் அதுவா வந்து பற்றிக் கொள்ளாது என்ன ஜடா உயிரில்லாதது நம்ம சைவம் என்ன சொல்லுது செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் இப்படி நான் இருக்கிறாங்க இப்ப நான் நான் பேசிட்டு இருக்கேன் இது செய்வினை இத பேச யாரு நான் எனக்கு பேர் செய்வான் இப்படி நான் பேசுறதுனால எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிது அது பயன் இந்த புண்ணியத்தை கொடுக்கிறவர் சிவபெருமான் ஆக மொத்த நான் பண்றது செய்வினை நான் செய்கிறேன் அதுக்கு ஒரு பலன் இருக்கு அந்த பலனை சிவபெருமான் கொடுப்பார் காஞ்சிபுரத்துல போய் பார்த்தாரா சமணத்தை விட பௌத்தத்தை விட இந்த சைவன் நல்லா இருக்குன்னு தோண்டி போச்சு உடனே மாத்திட்டு இங்க வர வேண்டியதானே வேஷத்துல என்ன இருக்கு மனசுல கடவுள் இருந்தா சரிதானே நம்மெல்லாம் வேஷத்தை போட்டுவிட்டு மனசுல கடவுளை வச்சல அவர் அடையாளம் அருன்னா பார்க்க முடியாது நடராஜா உரு வான வெளியில ஆண்டவனை பார்க்கிற அரு சிவலிங்கம் பார்க்கிறோம் அப்ப உரு ஆனா பெண்ண அடையாளம் உரு கிடையாது அதனாலே அரு அருவும் உருவுமானது சிவலிங்கம் சிதம்பரத்திலையும் திருப்பெருந்துறையிலும் இந்த மூணையும் பார்க்கலாம் சிதம்பரத்துக்கு போனா நடராஜ் அறுப்பார் அது உரு பக்கத்துல சிவலிங்கம் இருக்கும் கீழே அருகுரு ஒரு பக்கம் ரகசியம்னு சொல்லுவான் ரகசியம்னா என்ன வெட்ட கடவுள் வெளியாக இருக்கிறார் வெட்ட வெளி அது வந்து அரு அறு அரு எல்லாத்தையும் பார்க்கலாம் அதே மாதிரி திருப்பரிந்துரையிலையும் பார்க்கலாம் அதனால என்ன பண்றார் இவரு காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள் நாகம் அணிந்தார்க்கு நிகழ் புரியாம் சிவலிங்கம் நானாக நேடியமார் நான் முகனும் காண நடிச்சேனும் திருமாவும் அர்த்தம் தெரியும் பிரம்மா சரஸ்வதியினுடைய தலைவர் மகாவிஷ்ணு லக்ஷ்மியினுடைய தலைவர் அது ஒரு குறிப்பு உன் பணத்தினாலையும் உன் படிப்பினாலையும் கடவுளை அடக்க முடியாது அவ்வளவு கதையா போட்டு எப்படியோ கொண்டாடு கருத்து இதுதான் பணத்தினாலையும் பார்க்க முடியாது படிப்புனாலையும் பார்க்க முடியாது ரெண்டு பேருக்கு நடுவில் பெருமான் பெரிய ஜோதி வடிவாய் காட்சி கொடுத்தார் இது இவருக்கு மனசுல பட்டுருச்சு ஒரு இடத்துக்கு போற பொட்ட காடு ஒரு சிவலிங்கம் இருக்கு ஆகா இந்த சிவலிங்கம் எல்லாத்துக்கும் அடையாளம் மனசுல அன்பு வந்துருச்சு சிவலிங்கத்தை கும்பிடணும் பூஜை பண்ணணும் எப்படி பூஜை என்னமோ தோன் கடந்தது எடுத்து அடிச்சார் அடிக்கலாமோ நம்ம அடிக்க கூடாது அவர் அடிக்கலாம் சொல்ற சின்ன பையன் நம்ம நெஞ்சில உதச்சு நம்ம பேர சும்மா தானே இருக்கூச்சு முத்தம் கொடுக்கிறோமா இல்லையா அது மாதிரி இகழ் வனவே செய்தாலும் இளம் புதல்வர்க்கு இன்பமே நிகழும் அதுபோல் அதற்கு நீல் சடையா தாம் மகிழ்வா இவர் கண்ணு விட்டு அடிக்க அடிக்க அடிக்க அடிக்க சிவபெருமானுக்கு சந்தோஷமா இருக்க என்ன புரியுது செயல் முக்கியம் இல்லை அன்பு முக்கியம் நீ அன்பு இல்லாம மலர போட்டா அது கல்லு அன்போட கல்ல போட்டா அது மலர் அப்ப கடவுள் அன்பர்தான் பார்க்கிறார் அப்பையாறு ஒரு வீட்டுக்கு போனானா இந்த வீட்டுக்காரி பொல்லாதவன் வீட்டுக்காரே ரொம்ப நல்லவன் இந்த அப்பையாருக்கு சோறு போடணும்னு ஆசைப்பட்டான் மெதுவா வீட்டுக்காரிகிட்ட போனான் உட்கார வச்சான் அவ முகத்தை தொடைச்சான் தலையில ஈரும் பேனும் ஏகமா வச்சிருக்கா உட்கார்ந்து ஈறு பேனெல்லாம் வாங்கினான் ஏதோ அவரை தாஜா பண்றதுக்கு மெதுவா அவருடைய முகத்தை தூக்கி பார்த்தா அவளுக்கு வருந்து மிக ஆடினால் பாடினால் ஆடி பழமுரத்தால் அந்த புது தொடப்பிலையாவது அடிக்கக்கூடாது பழைய தொடப்பம் பழமுறத்தால் சாடினாள் ஓரோடத்தான் அப்பையாருக்கு எப்படி இருக்கும் இந்த வீட்டில் சாப்பிடக்கூடாது வேற ஒரு வீட்டுக்கு போனவன் அந்த வீட்டுலையும் ஒரு மாதிரி இருக்கு சரியில்லை ஆனாலும் இந்த கிளையை வந்துட்டா சாப்பாடு போடணும் அன்பில்லாம சாப்பாடு வந்தாச்சு என்ன பண்றது சரி சாப்பாடை போட்டு நம்ம சொல்றோம் இல்லை அது மாதிரி சாப்பாடு போட்டால் ஒருத்தி அப்பையார் எந்திரிச்சான் என்பெல்லாம் பற்றி எரியுதேன்னா என்னன்னு கேட்டான் எம்பெல்லாம் பத்து எரியுதே ஐயோயோ அன்பில்லால் விட்டு அமுது அன்பில்லாம போட்ட அமுது எலும்பெல்லாம் பத்து எரியுதேன்றான் இதுதான் சார் நோக்கம் நீங்க அன்போட கல்லால் அடிச்சாலும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார் நீங்க அன்பில்லாம மலரால அர்ச்சனை பண்ணினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மன்மதன் மலராலதான் அம்பு விட்டான் எரிச்சு விட்டா என்னங்க மலர் தானே விட்டான அம்பு விட்டான் அஞ்சு அம்பு மிக்க அலறாயும் நின்றாய் நம்ம அபிராமி அந்த மலர் இந்த கல்லு விட்டு அடிக்கிறார் சிரிச்சுக்கிறார் சிவபெருமான் வினோதமான ஆளாத்த அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நாள் கல்லு விட்டு அடிக்காம சாப்பிட உட்காந்துட்டார் அதாங்க சாப்பிட உட்காந்துட்டார் சாப்பிட போற பொழுது ஆகா இன்னைக்கு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணலையே என்ன பூஜை கல்லால் அடிக்கிறது பூஜை பண்ணதே ஆகா மறந்து போச்சு சாப்பாட்டை பாதியில சாப்பிடாம விட்டு விட்டு எந்திரிச்சிட்ட ரொம்ப அயர்வு பசிக்குது சாப்பிட போனார் மறந்து போச்சு அப்படியே கிளம்பிட்டார் இங்க வந்துட்டார் கலந்து எடுத்து அடிக்க போனார் சிவபெருமான் பராசக்தியோட காட்சி கொடுத்துட்டார் அவ்வளவுதான் வரலாறு சாக்கிய நாயனன் அங்கு ஒரு நாள் அருளாலே அயர்ந்து உண்ணப்புகுகின்றார் அயர்ச்சியோடு சாப்பிட போறார் பசி எங்கள் பிரான் தன்னை எழியாது அயர்ந்து கல்லு விட்டு அடிக்காம மறந்துட்டேன் என எழுந்து பொங்கியதோர் காதல்வன் அத முக்கியம் அன்போட மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரி புனைந்தார் திருமுன்பு மேவினார் சிவபெருமானுக்கு முன்னால் வந்தார் கல் எடுத்தார் சிவபெருமான் சொன்னார் அப்பனை அடிச்சு வரலாம் நானே காட்சி கொடுத்து விட்டேன் இனிமே அதுதான் கல்லு சிவபெருமான் சிவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனார் மன உடைமேல் துணைவு எடுந்தோன்றார் இது சாக்கிய நாயனார் வரலாறு அடுத்த அப்ப சிறப்புலி நாயனார் ரொம்ப சின்ன சின்ன வரலாறு இதெல்லாம் சிறப்புலி நாயனார் யாரு சோழ நாடு திரு ஆக்கூர் பத்தி சொல்லி இருக்கேன் அப்படின்னு ஒன்னு சொன்னேன் ஒரு கதையை சொன்னா உங்களுக்கெல்லாம் புரியும் சோழராஜா ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறான் தாந்தோன்றி மாடத்துல எல்லாரும் சொல்றாங்க இந்த ஆயிரத்துக்குள்ள சிவபெருமான் ஒருத்தர் இருக்கார் அவனுக்கு புரியலை தொள்ளி தொண்ணூத்தி பேரைது பேர் போயிட்டாங்க பார்த்தா ஆளுங்க யாரு ஆயிரத்தி ஒருவன் சிவபெருமான் இப்ப நான் வருத ஆயிரத்தில் ஒருவன் எங்கே கேட்டார்கள் இருக்குல்ல சிவபெருமான் அந்த ஊர் தாந்தோன்றி மாடம் ஆயிரத்துள் ஒருவன் சிவபெருமானுக்கு பேரு அந்த ஊரிலே சிறப்பு நாயனார் ஒரு அந்தனர் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பிராமணர் என்ன செஞ்சார் தெரியும் ரெண்டே காரியம் அவ்வளவுதான் போற்றம் என்ன ரெண்டு காரியம் சிவபெருமானு கும்புறது வந்தவங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறது பிடிச்சி வச்சு பகவான் பணத்தையும் கொடுத்தா மனசையும் கொடுத்தான் கொடுக்கிறதுக்கு மனசு சாதாரணமா வராது பூட்டித்தான் வைக்க சொல்லும் என்னதான் சொல்லுங்க உள்ள வைக்கத்தான் சொல்லும் சில பேருக்குத்தான் அந்த மனசு வரும் ஈகை வந்த வாழ்க்கை சாப்பாடு போடு நிதியம் அள்ளி கொடு வள்ளலார் சிறப்புலி நாயனார் சேக்கலார் சுவாமி வள்ளலார் என்ன அப்படி பெரியாருக்கும் ஒரு முறை புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு கேட்டு சாத்தி இருக்கும் அந்த இடத்துக்கு பேரு நமன சமுத்திரம் புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு முன்னாலே நமன சமுத்திரம் நம சமுத்திரத்தில் நிலையம் ஒரு கேட்டு சாத்தி இருக்கும் டாக்டர் அடகப்ப செட்டியார் கல்லூரி கட்டியவர் காரக்குடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல கல்லூரி கட்டியவர் கட்டுவதாக வாக்களித்தார்கள் வை சான்சலர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார்ட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு அந்த பக்கம் கல்லூரி கிடையாது யார் யார் கல்லூரி கட்டணும் அப்படின்னு லட்சுமணசாமி முதலியார் பெரிய வைஸ் சான்சலர் இருபத்தைந்து ஆண்டுகள் சென்னை பல்கலைக்கழகத்துல விசியா இருந்தவர் உலகத்துல ரொம்ப பெரிய மருத்துவர் பெண் மருத்துவர் ஆமா கைனகாலஜிஸ்டா அவ்வளவு பெரியவர் அவர் கையெழுத்து போட்டால் அதுக்கு ரொம்ப மரியாதை அவர் சொல்லிவிட்டார் விருதுநகர் ஒருத்தர் எழுந்திரிச்சார் நான் ஒரு காலேஜ் கட்டுறேன் சிவகங்கை ராஜா எழுந்திரிச்சார் நான் ஒரு காலேஜ் கட்டுறேன் அழகப்ப செட்டியார் நான் ஒரு காலேஜ் கட்டுறேன் அவர் சிவகங்கை இவர் விருதுநகர் இவர் காரக்குடி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் எப்போ கல்லூரி தொடங்குவீங்க அடுத்த ஜூன் மாதம் தொடங்கிடுறோம் இப்போ ஜூன் மாதம் அழகம்பெட்டியாரை கேட்டாங்க எப்போ தொடங்குவீங்க இந்த ஜூலையில் தொடங்கிடுறேன் இன்னும் ஒரு மாதம் இல்லையா ஆமாம் தொடங்கிடுறேன் கல்லூரி நினைச்சா உடனே செய்யணும் ஒரு வருஷம் இருந்தால் ஒத்தி போடட்டாங்க போனார் காரக்குடிக்கு போனார் அங்கே உள்ள முனிசிபல் ஆஃபீஸ் ஒன்று காந்தி மாளிகை இல்லை பேர் அந்த காந்தி மாளிகையை வாடகை கெடுத்தார் பிஏ பிகாம் பிஎஸ்சி மூணு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன் வாத்தியாரை கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் என்ன சம்பளமோ அதை விட பத்து கூட சம்பளம் பத்து ரூபான்ல நீங்க நினைக்கிற பத்து ரூபா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல பத்து ரூபா அதுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம் எல்லாம் பத்து ரூபா கூட காரைக்கு புதுக்கோட்டையில வந்தார் கார் நின்றுச்சு என்ன கேட்டு சாப்பிட்டுட்டான் அவருக்குள்ள ஒரு பத்து பேர் உள்ள பெரிய வேன் இருக்காங்க இவர் நல்ல வெயில் மே கீழே இறங்கினா ஒரு அம்மா கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சு வித்துட்டு வெயில் நேரத்துக்கு வெள்ளரிக்காயிருக்கும் நல்லது செட்டியார் கீழே இறங்கினார் அவள்கிட்ட நிறைய வெள்ளரிக்காய் அள்ளிட்டு வந்தேன் இந்த வண்டியில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் எல்லாம் சாப்பிட்டாங்க அவளுக்கு மனம் கொடுக்குற மாதிரி இல்லையா பையில இருந்து நூறு ரூபாய் எடுத்தாள் அப்போ நூறு ரூபா அவள்கிட்ட கொண்டை கொடுத்தார் அவளுக்கு உலகமே சுற்றுது சாமி எல்லாமே ஐம்பது காசு தான் நீ எடுத்தது பூரா ஐம்பது பைசா அரைரூபா நீங்கள் நூறுரூவா கொடுத்தா டூ ஹண்ட்ரட் நான் எங்கே போவேன் மிச்சத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஐம்பது காசு கொடுக்க நான் யாராவது எடுத்து உள்ளுக்க வச்சா எந்திரிச்சா அங்க இருந்த வெள்ளரிக்கா அவ கடை எடுத்தா வந்தவன் போனவன் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் பஸ்ஸில் உட்கார்ந்தவன் கேட் கீப்பர் அவ்வளவு பேருக்கு ஆளுக்கு ரெண்டு வெள்ளரிக்கா ஆண்டு போயிட்டான் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டான் இது சுத்தம் கரையில ஒண்ணும் இல்லை நீ புருஷ்கார வந்தா என்ன விக்க வேண்டியதான் எல்லாருக்கும் கொடுக்க தோணி புரட்சி அதுதான் வள்ள நை தானு கொடுத்து மனத்தவன் மற்றவனுக்கும் எண்ணத்தை உண்டாக்குறது சிறப்பு நாயனார் வள்ளல் அமுதம் கொடுத்த நிதி கொடுத்த வேள் செய்தார் சிவபெருமான் திருவடியை அடைந்து விட்டார் கிடையாது சேர்த்து வட்டி முதலுமா ஒருத்தர் சோதிக்க போறார் பாவம் சிவபெருமான் கணக்கு தப்பாது யார் யாருக்கு என்னென்ன தெளிவா அதாவது அவனவனுக்கு ஒழுங்க நடக்கும் நமக்கு தான் ஏன்னு புரியாது அடுத்தாப்படை செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்கடியே இப்ப சிறு தொண்டர் வர்றார் விநாயகப் பெருமான் அவனை சமஹாரம் பண்ற கஜமுகாசுர சங்காரம் அப்பா அவனுடைய ரத்தம் பரவி அந்த ஊர் முழுக்க செவப்பா போச்சா மண்ணு அதனால ஊருக்கு செங்காட்டங்குடி என்று பெயர் செங்காட்டங்குடியிலே ஒரு ஆர்த்தி மரம் இன்னும் இந்த மரம் மொரட்டு மரம் ஆத்தி மரத்துக்கு கீழே பிள்ளையார் பூஜை பண்ண இடம் நன்னிலம் திருப்புகலூர் திருமருகள் நடுவலை செங்காட்டங்குடி ஒரு ஏழு எட்டு ஊறு அந்த இடத்துல வரிசைக்கு அப்பர் சுவாமிகள் கடைசியில் கைலாசத்துக்கு போன திருப்புகலூர் நன்னிலம் இந்த பக்கம் திருமருகள் ராமநதீச்சரம் கண்ணபுரம் அங்குக்குள்ள திருச்செங்காட்டங்குடி திருச்செங்காட்டங்குடியிலே மாமாத்திரர் குலம் மாமாத்திரர் தெரியுமா பூனூர் போட்ட வைத்தியர்கள் வைத்தியம் பண்றது அவாடு போட்டிருப்பாங்க பூனூர் போட்ட வைத்தியர்கள் மாமாத்திரர்கள் பரஞ்சோதினு ஒரு புள்ள பிறந்தது பரஞ்சோதி ரொம்ப பெரிய வீரன் அதனால ராஜா என்ன பண்ணார் இவனை கூட்டு சேனாதிபதியை ஆட்சித்தார் வீரமிக்க பரஞ்சோதி மாமாத்திரர் வம்சம் சிவகாமியின் சகோதரத்தை படிச்சால் தெரியும் கல்கி பெரிய ஆளு பரஞ்சோதி நரசிம்மவர்ம பல்லவன் கிட்ட படைத்தலைவர் சேனாதிபதி சாளுக்கிய மன்னன் இரண்டாம் குருகேசி படையெடுத்து வந்தான் மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்திகளை வெற்றி கண்டு காஞ்சிபுரத்தில் இருந்து தங்கத்தை எல்லாம் நிறைய அள்ளிட்டு போயிட்டான் நரசிம்மவர் பல்லவன் அப்படின் மகேந்திரவர் நரசிம்மவர்மனுக்கு மனசுக்குள்ள ஒரு கோபம் இங்கே வந்து நம்மளை சொந்த போட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டான் இவனை ஜெயிக்கணும் இங்க இருந்து சேனைகள் தயாரிக்கப்பட்டன பரஞ்சோதியார் தலைவர் புறட்டு ராஷ்டிர கூடாது இங்கே இருக்கு பெருகாம் பெடைய சாம்ராஜ்யம் அவர்களுடைய வாதாபி கோட்டைக்குள்ள பரஞ்சோதி சேனையோட போய் முத்து கேட்டுட்டான் கோட்டைக்குள்ள எதுவும் போக கூடாது ஒரு வாரம் ஆச்சு அவன் பணிய மாட்டீங்கன்னா உள்ள சாப்பாடு வச்சிருக்கான் சாப்பிட்டு இருக்கான் சுத்தி சுத்தி வரார் பரஞ்சோதியார் ஒரு வாரம் ஆச்சு நம்ம படைகள் இங்க வந்து கோட்டையில ஒரு மாட மா புதுசா ஒரு சாமி அஞ்சு கை ஒரு பிள்ளையா உட்கார்ந்து புதுசா இருக்க இந்த போரில் வாதாபியில் இருந்து செல்வங்களை கொண்டு போடப்படுது நீ கருணா காட்டினால் உன்னையும் கொண்டுகிட்டு போய் எங்கூர்ல ஒரு கோயில் கட்டுறேன் ஜெயிச்சார் அள்ளிக்கிட்டு வந்தார் ஒரு பல்லக்கெல்ல பிள்ளையார வச்சு தூக்கிட்டு வந்துட்டார் திருச்செங்காட்டங்குடிக்கு போகும் முன்னால காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் ராஜாட்ட பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சார் கொண்டு வந்த தங்கா வைரம் எல்லாத்தையும் ஒப்படைச்சார் பிடிச்சுக்கிட்டு வந்த ஆட்கள் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒப்படைச்சார் பெரிய வெற்றி கிடைத்ததுக்கு உனக்கு வாழ்த்துக்கள் நான் இந்த வேலைக்கு அனுப்பிச்சுட்டனே சண்டை போடுற வேலைக்கு அனுப்பிச்சுட்டனே நான் தப்புள்ள பண்ணிட்டேன் காலில் விழுந்துட்டார் ராஜா நீங்க சிவனடியார் எனக்கு தெரியாது என்ன மகேந்திரவர்மன் சிவபக்தி நரசிம்மவர்மன் சுரபத்தி உள்ளவன் திருநாவுக்கரசு பெருமான் ஒரு பக்கம் பரப்பி கொண்டிருக்கிற காலம் திருஞான சம்பந்தம் தேவாரம் பாடுற காலம் ஒரு மறுமலர்ச்சி உண்டான காலம் அடியாரை உணராதே கெட்டு ஒளிந்தேன் நான் கால ஒழுந்தா எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் நீங்க உங்க விருப்பப்படி செய்யலாம் இவர் என்ன பண்ற நான் எங்க சொந்த ஊருக்கு போறேன் திருச்செங்காட்ட கொடி எனக்கு ஒன்றே ஒன்று செய்யும் என்ன இந்த பிள்ளையாரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடு அதான் பழைய காலத்து பழக்கம் ராஜாட்ட இந்த பிள்ளையாரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கும் பிள்ளையார் மட்டும் இல்லை நிறைய செல்வத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க எதுவும் வேண்டாம் பிள்ளையார் போச்செங்காட்டங்குடியில் கணபதி சரத்தில் பிள்ளையாருக்கு கோயில் கட்டினார் அதான் நம்ம மாதாபி கணபதியும் பஜேயும் அப்புறம் தான் அதெல்லாம் ஆரம்பிச்சேன் வாதாவி கணபதி கணபதி திருச்செங்காட்டங்குடியில் அந்த கோயில்ல இப்ப இருக்கலாம் தெரியாது அதனால திருவெண்காட்டு நங்கை கல்யாண ஆகி மூணு வருஷம் ஆச்சு சண்டைக்கு அப்புறம் ஒரு ஆண் பிறந்தது ஆண் பிறந்ததுன்னு சொல்லணும் இல்லை சொல்றார் வேறாய் மனையரத்தின் வேறாகி விளங்கு திரு வெண்காட்டு நங்கைவால் சீராள தேவரனும் திருமைந்தர் அவதரித்தார் சிறு தொந்தர் பிறந்த பொழுது அவதரித்தார் இந்த குழந்தை பிறந்த பொழுது இந்த கொண்டாட்டி யாரா மனையறத்தின் வேறா இந்த கோபுரம் தெரியும் கீழே இருக்கிற அஸ்திவாரம் தெரியாது மரம் தெரியும் கீழே இருக்கிற வேர் தெரியாது புருஷம் பெருமை தெரியும் அடிப்படையுடன் மனையரத்தின் பேர் சேர்க்கலார் பெண்களுக்கு கொடுத்த இடம் ரொம்ப அதிகம் சேர்க்கலாரும் சேகிழையார்களும் ஒரு நூல் வந்திருக்கு சிவற்கை மணி சீக்கிய சுப்பிரமணிய முதலியார் எழுதியிருக்கார் அதுல பட்டியல் போன்றார் இது எல்லாம் மனையிடத்தின் மேராகி விளங்கு திரு வெண்காட்டு அந்த அவளது சிவபக்தி அஞ்சு வயசுல அவ்வளவு சிவபக்தி சரி பறந்தாச்சு குழந்தைக்கு மூணு வருஷம் ஆச்சு இந்த முடியெல்லாம் எடுக்கிறது மயிர் வினை மங்கலம் செய்தார் அதெல்லாம் சேர்க்குடா சொல்ற இவங்க வீட்டுக்கு திருஞான சம்பந்தர் வந்துட்டார் யார் வீட்டுக்கு சிறு தொண்டர் வீட்டுக்கு நம்ம அதெல்லாம் அப்பதான் இந்த கதையை லேசோம் இப்ப முழுக்க சொல்ல போறோம் திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடிக்கு வர சிறு தொண்டர் வீட்டில் அமுது அருந்த அதெல்லாம் முடிஞ்சுது இவருடைய தொண்டு அன்னக்கொடி கட்டினார் யாரு வந்தாலும் சாப்பாடு என்ன கட்டாலும் சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு போறோம் இந்த திருத்தொண்டு சிவபெருமான் திருவடிக்கு போய் சேர்ந்த தொண்டை உலகடிய செய்ய வேண்டும் பெரியபராணத்துக்கு ஒரே நோக்கம் மறைவாக நீ தொண்டு செய்தால் அதை நான் வந்து வெளிப்படுத்துவேன் அதுதான் சிவபெருமான் அவர் சோதிச்சார் சொல்லவே கூடாது சிவபெருமான் அடியாறு சோதனை பண்ணனா அவசியம் இல்லை அவருக்கு தெரியும் தெரியாத மனசு கிடையாது ஏன் பண்ற வெளியில இது எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டும் அங்கிருந்து புரட்ட அம்பாட்ட சொல்லிக்கல அவளை கூட்டிகிட்டு வந்த இவரு பண்ண போற காரியம் ஒரு மோசமான காரியம் அம்பாட்டை சொன்ன விடமாட்டான் புரட்டார் என்ன கோலத்தில் உத்தரம்னா வடக்கு வடநாட்டிலிருந்து வந்த ஒரு சன்னியாசி நம்ம சன்னியாசி ஒரு காலம் கேட்க மாட்டார் அதனால வடநாட்டு சன்னியாசி காசியில பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருப்பாங்க கரிய முடிய தும்பை மலர் நட்சத்திரம் போல தெரியுது திருநீரு பெரிய பொட்டு பிறைமதி சின்னதாகிவிட்டது இந்த பொட்டுக்கு முன்னால காதிலே சங்க நீலகண்டம் வெண்குடை அதுல செவ்வரத்தம் அதுவடங்கள் கையில திருசூலம் ஒரு கையில டமருகம் காசியில காலபைரவன் கோயில்ல போய் பார்த்தா ஒரு ஒரு சிலை இருக்கும் அப்படிதான் வெளிப்படு தமருகம் கை தரித்ததற்கை வேடம் குறித்து அப்பர் சுவாமிகள் தேவார் அப்படி ஒரு கையில டமருகம் ஒரு கையில சூழம் நெற்றி கம்பீரமா இருக்கு பார்த்தா ஒரு பக்கம் பயமா இருக்கு அப்படி கோலம் உத்திரவதீஸ்வரன் வந்துட்டான் அதுக்குள்ள நம்ம சிறு தொண்டர் அன்னைக்கு காலையில் அடியாரிகளை தேடுறார் சாப்பிடுறதுக்கு அடிகாரிகள் சாப்பிடாம சிறு சாப்பிட மாட்டார் அடியாரிகளுக்கு உணவிட்டு தான் அவர் சாப்பிடுவார் அடிகாரிகள் வல்ல அன்னைக்கு பட்டினி பூரா தேடுறார் சிவன் அடியாரே காணும் எங்கேயும் காணும் என்ன செய்ய கஷ்டப்பட்டு ஊருக்குள்ள போய் தேடிட்டுவாரே வருத்தத்தோட போயிட்டார் அந்த நேரம் பார்த்து இவர் வந்துட்டார் வீட்டுக்கு வாசப்படியில் நிற்கிறார் வீட்டுக்குள்ள யார் இருக்கா திருவன்காட்டு நங்கையும் ஒரு வேலைக்காரி வேலைக்காரிக்கு பேரு சந்தனத்தாதி திருவன்காட்டு நங்க பேரு தெரியல இந்த வேலைக்காரி பேரு தெரியுது ஏன்னா அவன் மிகப்பெரிய ஆளு அது சொல்லப்பட இப்பவங்களுக்கு சந்தன நங்கை சந்தனத்தாதி அவ எட்டி பார்க்கிறான் இவர் இந்தியாவில் சத்தம் போடுறார் தொண்ட சோரளிக்கும் திருத்தொண்டர் உள்ளாரோ தொண்டர்களுக்கு எப்பவும் சோறு போடக்கூடிய சத்தம் போடுறார் இந்த வடநாட்டு பைலாய் தொண்டானு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் மாறியடைந்தவர் இம்மனைக்கு உள்ளாரோ வேலைக்காரி முதல்ல வந்துட்டார் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும் வேலைக்காரியோ வேலைக்காரணா கிடைக்கணும்னா ரொம்ப கொடுத்து வைக்கணும் நம்ம வீட்டுக்கு விருந்து என்னைக்கு வருதோ லீவ் போடுவார் கூலியில் கொடுத்ததெல்லாம் தாம் மரப்பார் வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார் ஏமல்ல பாட்டியார் செத்து விட்ட பதினாறாம் நாள் என்பார் பானையிலே தேடி இருந்து பல்லால் என்ன பண்ணுவீங்க நீங்க இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன் என் சேவகன் எங்கிருந்தோ வந்தான் பாரதி அது மாதிரி வேலைக்காரி முதல்ல போயிட்டான் ஐயா அடியாரை தேடித்தான் அவர் போயிருக்கார் உள்ள வாங்க என்ன வார்த்தை சொல்றா பாருங்க அந்த வயிறு சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தால் எந்த மை ஆளுடையவரே எங்களை ஆட்கொள்ள வந்தவரே கெட்டிகாரியா இருக்க அந்த வேலைக்காரிய அகர்த்துள் எழுந்தவர்களும் அகர்த்துள்னா வீட்டுக்குள்ளேன்னு அர்த்தம் மனசுக்குள்ளே என்ன அர்த்தம் அகம்னா மனசு அகம்னா வீடு ஆத்துக்கு போறேங்கிறாங்க அகத்துக்கு போறதுதான் காலப்போக்கில் என்ன ஆகி ஆத்துக்கு போறேன் அகத்துள் எழுந்தருளும் அவர் அந்தாரு ரெண்டு பேரும் மும்பணங்களா இருக்கிறீங்க பெண்கள் இருக்க இடத்துல நம்ம தனியாக வர மாட்டோம் ஒரு பிகு பண்ணிக்கிறாரு மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதும் இது எப்படி இருக்கு ஆண்களே கிடையாது கொஞ்சம் கடையில உட்கார்ந்து இருந்தான் ரெண்டு மாம்பழத்தை கொடுத்து விட்டான் சிவபெருமான் அடியாரா போய் உட்கார்ந்து நீட்டா சாப்பிட்டு வந்தார்ல அன்னைக்கு இது எங்க போச்சு இந்த அறிவு யோசிச்சு பாருங்க இப்ப சொல்றாரு பெண்கள் இருக்கிறதுக்கு நம்ம வரமாட்டான் சிவகை மனுஷ வீட்டுக்கு அம்மா தனியா இருக்கிற பொழுது வீட்டுக்குள்ள போகலாம் தானே அப்ப காரைக்கால் அம்மை அம்மா இருக்கிற வீட்டுக்கு புள்ள போனது இது யாரோ தெரியாத வீடு அதனால இப்படி சொன்னார் சிவபெருமான் பொல்லாத ஆளா அப்படி கொண்டு போய் நிறுத்தறாடன உங்களை கண்டார் பேரன்றே மகிழ்வார் எவ்வரிசும் அவர் ஒளிய நாம் இங்கு இரம் அவர் இல்லைனா நாங்க இருக்க மாட்டோம் ஆத்தி கீழ் இருப்போம் கோயில்ல ஆத்தி மரம் ஆத்தி கீழ் இருப்போம் இவங்களுக்கு ஐயோ தேடி போனாரு கும்பிட போனசாமி குறுக்கெல்லாம் வந்துருச்சு என்ன பண்றாரோ இவர் போயிட்டு வர்றாரா சொல்லிட்டாங்க ஒரு அடியார் வந்தார் கோயிலுக்கு ஆத்தி மரத்து கூட்டிட்டு சாப்பாடு தயார் ஆத்தி மரத்தடிக்கு ஓடுறார் அங்கே பைரவ கோலத்துல கம்பீரமா உட்கார்ந்து இருக்கார் நீரோ பெரிய சிறு இது எப்படி இந்த பெரிய சிறு தொண்டர் சிறு தொண்டர் இருக்கிறார் இவர் அவர் பெரிய சிறு தொண்டர் ஏன் சிறு தொண்டர்னு பேரு பரஞ்சோதிக்கு ஏன் சிறு தொண்டர்னு பேரு வந்தது அடிகாரிகளை பார்த்தா காலில் விழுந்து கும்பிட்டு கையை கத்தி நிற்பார் அதனால சிறு தொண்டர்னு தன் பேரை மாத்திட்டார் நீரோ பெரிய சிறு இவர் ஆமான்னு சொல்லலை விபூதி பூசுறவங்களுக்கு பக்கத்துல காலை குடிச்சுக்கிட்டு நிக்கிறவன் நான் ஊதி அணிசாதனத்தவர் முன் போற்ற போதே செய்வார் தொண்டன் சொல்லிக்கிறேன் நீங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட வேணும் அடியேன் மனையில் எழுந்தருளி அமுதி செய்ய வேண்டும் அப்படியா நமக்கு சோறு போட ஒன்னால முடியாது போ எம்மை பரிந்து ஊட்ட முடியாது உமக்கு செய்கை வார்த்தை போட ஒன்னாக அடியார்கள் தலைப்பட்டால் தேட ஒன்றாதனமும் கொலவா அடியார்கள் நினைச்சா கிடைக்காதா கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு வாங்க ஆறு வார்த்தைக்கு ஒரு கத்தா நான் சாப்பிடறது ஆஹா தெரியலையே அடுத்த உண்பது அதற்கு உரிய நாளும் இன்றைக்கு உன் நாளை எனக்கு ஊட்ட முடியாது முடியாது முடியாது முடியாது முடியும் எங்க முடியுது பாருங்க அற்புதமான வாக்கு ஊட்ட முடியாது இவர் பசுமாடுதான பசும் இருக்குமடு ஆடு எது வேணும் அடிச்சு கொடுக்கிறேன் சாப்பாடு போடுறேன் அமுது அமைத்து காலம் தப்பாமே வருவே நண்பிக்கே கொஞ்சம் நில்லும் நான் உண்மது நரப்பசு பாய் மனுஷா நரப்பசு மனுஷப்பசு நான் மனுஷன்தான் சாப்பிடுறேன் அதுவும் அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க இதுக்கு மேல அறியதில்லை இனிமே என்ன பெருசோறீங்க யாரும் அரியதில்லை இனிண்ட அருளை செய்யும் அதான இந்த வரை அந்த குழந்தை அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உடம்பில் எந்த குறையும் எடுக்கக்கூடாது ஒரு குடிக்கு ஒரு சிறுவனாக இருக்கணும் அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் வரணும் அந்த அம்மா பிடிச்சிக்கணும் அந்த அப்பா அந்த குழந்தை தடையை வெட்டணும் அப்போ மூணு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏன் என்ன அநியாயமாக இருக்கு மூணு பேர் மகிழ்ச்சியா இருக்கணும் நடக்கிற காரியமா நமக்கு அறிது முடியாது போயிடு நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை பொழுதில் தம்மில் மனம் உவந்தே மூணு பேரும் சந்தோஷமா இருக்கணும் ஏதம் அமைத்த கரி யாம் இட்டு உண்பது நம்மள போயான் ஓடி போயிடுவான் அவர் சொன்னார் இதுவும் அரிதன்று எம் பெருமான் அமுது செய்யும் நீங்கள் வருவதானு வீட்டுக்கு ஓடினார் பண்டாட்டிய பார்க்கிறார் இந்த ஆள் சொல்லிவிட்டானே அந்த சிறுவனை எப்படி பெறுவது பண்டாட்டி கெட்டிக்கார் பணம் கொடுத்தா சில பேர் பிள்ளையை வித்துருவாங்க ஆனா அம்மா பிடிச்சுக்கணும் அப்பா அறியணும் அறுக்கணும்பி திரும்ப வரும் கத்திரிக்காயை அறிகிறோம் அழிதல் அந்த அப்பா அறியணும் அம்மா பிடிச்சுக்கணும் குழந்தை உள்பட மூணு பேர் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு ஆள் யார் கிடைப்பா பணம் கொடுத்தா குழந்தையை கொண்டாந்துடலாம் என்ன செய்கிறது நினைவு நிறம் வலுதி கொடுத்தால் தருவார் உடலே ஆனால் நின்று தந்தை தாய் அறிவார் இல்லை அதனால என்ன என்னை இங்கு உய பயன்தான் தன்னை அழைப்போம் யாம் நான் உய்ய வேணும்னு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்திருக்கிறியா அம்மா அந்த குழந்தையை நம்ம ரெண்டு பெரும் கூட்டி வேணும் ஆண் குழந்தை இல்லைன்னா இந்த காரியம் நடக்காது அதிகாரிகளுக்கு அழைத்து வந்தார்கள் அஞ்சு வயசுக்குள்ள அப்பா அம்மா பார்க்கிறான் சிரிக்கிறான் சீராள தேவர் வந்தாச்சு பக்கத்துல உட்கார வச்சு முகத்தை தொடச்சு அரைஞ்ச ஒழுங்குபடுத்தி உடம்புல எல்லாம் மஞ்சள் தேய்ச்சு எல்லாம் பண்றான் திரு மஞ்சளமாட்டி திருமஞ்சனமாட்டி எஞ்சல் கோடம் செய்து எடுத்து கணவருகை கொடுத்தார் உச்சி மோவார் ஒரு முத்தம் கொடுக்கலாமா இந்த கொள்கை சாகப்போகுதே இனிமேல் இந்த குழந்தை வருவான் ஒரு முத்தம் கடைசியாக கொடுக்கலாமா குடுக்க கூடாது சிவபெருமான் கூறுகிறது எச்சு பண்ணக்கூடாது சரி இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான் இடுப்பை சுத்தி வச்சுக்கிட்டா ரெண்டு கையையும் பிடிச்சிக்கிட்டா குழந்தை தல அங்கே இருக்கு அப்பா அறிவாள் எடுத்துக்கிட்டு வராரு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்க சிவபெருமானுடைய அடியாருக்கு உணவளிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அவரு நிறைவேறிட்டேன்னு அடியாருக்கு அனுதாக கூடிய பாக்கியம் இந்த உடம்புக்கு கிடைச்சிருக்கேன்னு அந்த பிள்ளை சிரிச்சானா அஞ்சு வயசு பிள்ளை அதனாலதான் சீராள தேவர் அவதரித்தார்னு வார்த்தையை வச்சார் கீவா ஜெகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் மாசம் சிக்கல்ல ஒரு பட்டி மண்டபத்தில் பட்டி மண்டபம் மூணு கட்சி நான் ஒரு கட்சியில் பேசுறேன் செயற்கரிய செய்தாருள் சிறந்தவர் யார் சிறு தொண்டரா திருநீலகண்டரா கண்ணப்பரா கட்சி சாகணேசன் ஒரு கட்சி ஆசா ஞான சம்பந்தம் ஒரு கட்சி இன்னொருத்தர் யார் அம்மா ராதாகிருஷ்ணன் ஒரு கட்சி நாங்கள் கூட துணைக்கி பேசுறவங்க தலைவர் கீவாஜா அழகா சொன்னார் ஒரு வரலாறு வட இந்தியாவில் உள்ள ஒரு கதை கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் போகிறார்கள் இந்த அர்ஜுனனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன நான் தான் பக்தன் இந்த நான் தான் பக்தியில கூட வரப்பட்டது கைலாச யாத்திரை போகிற பொழுது எங்களுக்கு ஒரு திமறு இருந்துச்சு நம்ம கைலாசு யாத்திரை வந்துட்டு ஆகா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு நம்ம நடந்து சுத்தறோம் ஆ பதினெட்டு கிலோமீட்டர் நடந்துட்டோம் இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிறோம் அப்படின்னு ஒரு திமிர் இருந்தது கொஞ்சம் நிமிந்து பார்த்தோம் ஆறு ஏழு பேர் ஒரு பாய் பாயை விரிச்சு படுத்து கும்பிட்டு திரும்ப எந்திரிச்சு காலை வச்சு அடுத்த கும்பிடு போட்டு கைலாஷ் மதம் கும்பிடு கரணம் போட்டு சுத்திய பீப்பிள் எனக்கு அசந்தே இவங்க பக்திக்கு முன்னாலே நம்ம பக்தி குப்பர் நம்ம நாட் ஒன் பர்சன்ட் அவ்வளவுதான் 54 புரிஞ்சுக்கு ஆணவம் அடிவாங்க ஒரு பாய வச்சு விரிச்சு நடந்து நடந்து கொம்புட்டு கொம்பிட்டு சுத்துறாங்க அர்ஜுனனுக்கு ஒரு திமுரு நான் தான் பக்தன் பகவான் கிருஷ்ணன் பார்க்கிறார் ஐயையோ இவனுக்கு வரக்கூடாது வந்துருச்சே வெள்ள துணியில ஒரு கருப்பு பட்டுருச்சே படக்கூடாது சோர்வு போட்டு உடனே எடுத்துடணும் இல்லாட்டி இந்த வெள்ளை இல்லப்பட்ட கருப்பு பழிச்சுன்னு தெரியும் சிவப்பா இருக்கவங்களுக்கு கருப்பு போட்டு வச்சா பழிச்சுன்னு தெரியும் நமக்கெல்லாம் கருப்பு போட்டு வச்சா போட்டே தெரியாது ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு சரிதானே அர்ஜுனனுக்கு அப்படி போட்டு வச்சாச்சு ஆஹா எடுக்கணுமே அர்ஜுனா கொஞ்ச தூரம் இந்த பக்கத்து ஒரு ராஜாவை பார்த்துட்டு வரலாமா நல்லா வரலாம் கிருஷ்ணா ரெண்டு பேரும் பக்கத்து ஒரு ராஜா வர்றாங்க ராஜா அரியணையிலேருந்து கீழே இறங்கி ஓடி போய் ரெண்டு பேரையும் கால்த விழுந்து கும்பிட்டு மேலே கூட்டிக்கிட்டு வர்றான் கிருஷ்ண பரமாத்மாவை அரியணையில் உட்கார வச்சுக்கிறான் ராஜா கையை கட்டிக்கிட்டு நிற்கிறான் அர்ஜுனனுக்கு ஒரு நாற்காலி போட்டு உட்கார வச்சான் ராஜாவுடைய மனைவி அஞ்சு வயசு பையன் மூணு பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க கிருஷ்ண பரமாத்மா காலத்திற்கு கும்பகா மகாராஜா மகாராஜா நல்லா இருக்கிறியா உங்கள் கிருவையினால நல்லா இருக்கிறேன் இப்ப எனக்கு ஒண்ணு வேணுமே அதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படிங்கள தங்கள் திருவுள்ளே நான் வச்சிருக்கேங்கிற திமுரு தங்கள் திருவுள்ள அஞ்சு வயசு பையன் உன் மகன் வேண்டும் தங்கள் திருவுள்ளம் உன் மகன் எப்படி வேண்டும் தெரியுமா உன் மனைவி பிடித்து கொள்ள வேண்டும் நீ அந்த குழந்தையை இரண்டாக வெட்ட வேண்டும் எனக்கு வலது பாதி வேண்டும் இன்னொன்று அப்படி வெட்டும் பொழுது அந்த குழந்தையின் கண்கடில இருந்து கண்ணீர் வரக்கூடாது அர்ஜுன் உனக்கு எப்படி இருக்கணும் ஏன் ஏன் இந்த வேலை பார்க்கற இந்த குழந்தையை பார்த்தா கட்டி முத்துக் கொடுக்கணும் போல இருக்கு அதை வெட்டுங்கிற வலது பாதி வேணுங்கிற கிருஷ்ணா உனக்கு என்ன ஆட்சி அவனுக்கு ஒண்ணு ஆகலை தெளிவா இருக்கான் இவனுக்குத்தான் என்னமோ ஆயிடுச்சு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான் மகாராஜ என்ன சொல்ற தங்கள் திருவுள்ளம் இந்த பையன் நிக்கிறாங்க பேசாம நிற்கிறான் நம்முடைய பறந்தடிச்சு ஓடி இருப்பான் வேண்டாம் உங்களுக்கு நான் தானே கிடைச்சேன்னு யோசிச்சு பாருங்க பையனை கூட்டியாச்சு அப்பா பக்கத்துல நிக்கிற இந்த அம்மா கையை குடிச்சுட்டா உடைவாடை உருகிட்ட வெட்ட போற பையனுக்கு இடது கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டி விட்டது நிறுத்து நான் என்ன சொன்ன வெற்ற பொழுது கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த பையனுக்கு இடது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து விட்டது நிறுத்து நிறுத்தியாச்சு கம்பி அழுதா ரெண்டு கண்ணிலேயுமில்ல கண்ணீர் வரும் உனக்குன்னு இடது கண்ணில் மட்டும் கண்ணீர் வருது புரிஞ்சுகிட்ட கிருஷ்ணன் கேட்டான் பையன் சொன்னா கண்ணா பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உடம்ப உனக்குன்னு வளர்த்தேன் கலம்புற சக்கர பொங்கல் சாப்பிட்டா கிருஷ்ணா மத்தியான சாம்பார் சாதம் சாப்பிட்டா கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம்னு உடம்பை பூரா வளர்த்தேன் நீ உடம்ப பூரா கேட்காம வலது பாதியை மட்டும் கேட்டியே இடது பாதி என்ன பாவம் செய்தது தெரியாம இல்லை இந்த இடதுபாதியை வளர்த்து போட்டேன் நீ கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சா இந்த இடது பாதியை வளர்த்துருக்க மாட்டேன் அதனால தான் இடது கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது நான் அர்ஜுன் எந்திரிச்சான் இந்த பக்தி அறிய வினை செய்தார் சேக்கினார் வாக்கு விட்டுனா இருக்க நான் அர்த்த புத்தன் சொல்லி தொடர்பேன் அறிய வினை செய்தார் அறிய வினை யாராலும் செய்ய முடியாத செயல் செய்தார் தலை தனி உடம்பு தனி உடம்பை சமைக்கணும் பொதுவாக தலைக்கறியை சாப்பிட்ற பழக்கம் இல்லை வேலைக்காரியை கூட்ட இந்த தலைக்கறியை கொண்ட குப்பையில் போடு வேலைக்காரி எடுத்துக்கிட்டு போயிட்டான் சமைச்சாச்சு குழந்த கறி ஆகிடுச்சு அங்கே ஒரு சந்தேகம் உங்களுக்கெல்லாம் வரலாம் என்ன அநியாயமாக இருக்கு இந்த சிவபெருமான் இப்படி எல்லாம் பண்ணலாமா கோபம் வரதான் நமக்கு அவர் ரெண்டு காரணம் சண்ட வெட்ட போச்சு பிள்ளைய விட்டு அப்பதான் உனக்கு புரியும் இன்னொரு காரணம் மூன்று பத்து மனுஷனுக்கு மாவேல் ஜனம் கடமாயை விடேடனை என்று முடிந்து தானே தன வனத்தில் ஆசை தாரேசனை கொண்டாட்டி மேல ஆசை புத்திரேஷனை புள்ள மேல ஆசை இந்த மூணு பத்து நம்மளை விடாது வேணும் பைசாவை விட்டாலும் விடுவான் பொண்டாட்டிய விட்டாலும் விடுவான் குழந்தை தாங்காத பாசமா இருக்கு அதான் கடந்த ஞானியும் மறப்போறோம் மக்கள் மேல் காதல் பிரசரங்க அதான காரணம் நாலு பிள்ளைங்க ஒரு குள்ள மேல ஆசை அதிகமா வச்சான் கெட்ட அதான் கஷ்டம் அதையும் இப்படி ஒரு சோதனி என்ன எல்லா அமுதும் தயார் பண்ணி வச்சுட்டார் அடியாரை கூட்டிகிட்டு வந்தார் திருவடியை விளக்கினார் அடியாருக்கு சாந்து பூசினார் சந்தனம் பூசினார் தூபம் தீபம் எல்லாம் வச்சார் அடியாறு பக்கத்துல வந்தார் எல்லா கவிகளையும் ஒக்க படைக்கூட கொண்டீங்க எல்லா ஊருக்கும் படைத்தீர்களா இல்ல தலைக்கறி ஆகாதுன்னு தள்ளிவிட்டேன் அதுவும் நான் முன்பது கொண்டாட்டி இவ்வளவு தூரம் வந்து இவரு சாப்பிடாம போயிருவார் போனேருக்கு என்னால் முடியும் முடியும் முடியும்னா அறிவாருங்க அந்த முடியும்ங்கிற ஆணவம் இப்ப குறைஞ்சு போச்சு தலைக்கறி இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறார் நான் தலைக்கறிய தூக்கி போட சொல்லி விட்டேன் தலையே ஆக இவ்வளவு தூரம் கறியாக்கி இவர் சாப்பிடாம போனா போச்சு என் விரதம் கட்டி போச்சே கடவுளே சந்தனத்தாதி அங்கிருந்து ஓடி வர்றான் ஐயா அந்த தலைக்கரியும் சமைச்சு வச்சிருக்கேன் எப்படி வேலை இந்த ஆள் கேக்கிறத பார்த்தா புரிஞ்சுக்கிட்டா வர் என்னாலும்பிச்சேன் சரி உட்காந்த சாப்பிட மாட்டேன் எப்படி இருக்கும் அவருக்கு அடியார் கிடைக்காம உங்களை கூட்டி இந்த பாடுபட்டு இருக்க காலையில போய் தேடினே அடியாறு கிடைக்கல அடியாறு இல்லாம நான் சாப்பிட மாட்டேன் வெளியே போய் யாராவது அடியாறு கூட்டிட்டு வாடி அந்த மனுஷனுக்கு எப்படியும் அவருக்கு சாப்பிடக் கூடாதுங்கிற ஒரு நிலையை உண்டாக்கணும்னு இவர் நினைக்கிறார் என்னால முடியும் என்னால முடியும்னு சொல்லாதே ஒன்னால ஒன்னும் முடியாது நீ அறம் பண்றதா இருந்தா அதுக்கு கடவுள் காரணமே தவிர நீ இல்லை அதுக்குறார் ஏற்பாடுவாரு அடியார்களை பார்த்து நானும் விபூதி பூசுரவன் தான் நானும் ஒரு அடியார் விபூதி பூசுரவங்களை பார்த்து நானும் யானும் திருநீர் சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன் எல்லாம் போயிடும் தப்பு செய்ய மாட்டோம் கோடி கோடியா சேர்த்தாலும் கொண்டுகிட்டா போறோம் ஒண்ணும் கிடையாது அப்ப தப்பு செய்ய மாட்டோம் கடைசி மிஞ்சிறது விபூதி இந்த உட்கார்ந்துட்டார் அம்மா ஒரு இலைய போடு அவருக்கு ஒரு இலை இந்த கறியில பாதி அங்கவை அவரு சாப்பிடணுங்க இப்ப தன் புள்ள கறிய தானே சாப்பிடணும் ஒரு பாதி அங்கவை இங்க ஒரு பாதிவை வச்சாச்சு மணி பன்னெண்டு ஆச்சு மத்தியானம் அவருக்கு கவலை அடியாறு சாப்பிடாம இருக்காரு பன்னெண்டு மணி ஆச்சு பசிக்குமே அடியாறு சாப்பிட்டா தான் சாப்பிடுவேங்கிறார் அப்ப நான் சாப்பிட ஆரம்பிச்சா இவர் சாப்பிட்டுருவார் சிறு தொண்டர் பிள்ளைக்கறிகளை கைய வச்சு தன்புள்ளி தான் சாப்பிடணும் அவரை ஊட்டுவதற்கு சாப்பிடணும் கைய வச்சார்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு கார் சாப்பிட நானே சும்மா இருக்கேன் ஒரு நாளைக்கு நாலு மேலே சாப்பிடறேன் உனக்கு என்னையே அவசரம் இது கடைசி குத்து ஒரு மனுஷன் என்ன பாடு பாருங்க ஆறு திங்கள் கழிந்து உண்போம் உண்ணும் அழகும் தரியாது சோறு நாளும் உண்பில் தினம் ஜோடு சாப்பிடுற நீ சாப்பிட் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நிறுத்தி பண்ணது அப்படியே இடிஞ்சு போச்சு உன் பிள்ளைய வா வாறில் மகவு பெற்றீரே மைந்தன் தன்னை அளையும் அவ்வளவுதான் இவ்வளவு பாரு வீணா போச்சு என்ன முதலும் இல்லாத உதவான் அவன் என்றார் இப்போ அந்த பிள்ளை உதவ உதவிருச்சு உடம்பையே குடுத்துருச்சு உயிரை கொடுத்துருச்சு இப்போது உதவ அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன் போய் கூப்பிடு மோசமான ஆளா இருக்காரு நமக்குன்னு இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம் அவர் நினைக்கல கூப்பிடு அடியார் சொல்லிட்டு அதுக்கு பேச்சு இல்லை புருஷனும் கொண்டாட்டியும் வெளியில வர்றாங்க கண்ணீர் கொட்டுது எங்க கூப்பிடுறது சார் பிள்ளைய ரெண்டு பேரும் தானே வெட்டு நாங்க மைந்தா வருவாயி பண்ண வராதுன்னு தெரியு கூப்பிடலை பாசத்தை விட்டுட்டார் செய்யமணியே சீராளா வாராய் சிவனார் அடியார் யாம் உயும் வகையால் உடன் உன்ன அழைக்கின்றார் சிவன் அடியார் யாசி ஆளையே காண ஓடிட்ட எங்க ஓடி போனார் எங்கையும் ஓடல பராசக்தியோடும் முருகனோடும் காட்சி கொடுக்கிறார் ஐயா நீ ஜெயிச்சிக்கிறப்பா குழந்தைய கூப்பிட்டு இல்ல எப்படி தையலோடும் சரவணத்து தனையரோடும் காட்சி கொடுத்தார் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சிவபெருமான் தோல் போயிட்டார் ஏன் இந்த சிவபெருமானுக்கு ஒரு பழக்கம் உண்டு நீங்க தனியா வழிபாடு பண்ணனா அவர் தனியா காட்சி கொடுப்பார் நீங்களும் உங்க வீட்டுக்காரியமா திருப்பணி பண்ணனா அவரு பொண்டாட்டியோட காட்சி கொடுப்பார் இப்போ பையனும் சேர்ந்துட்டான் அதனால முருகனோடையும் காட்சி கொடுத்தார் தொண்டுக்கு சிவபெருமான் காட்சி திருவன்காட்டு நங்கையினுடைய அன்புக்கு பராசக்தி உமாதேவி காட்சி சீராள தேவருடைய அன்புக்கு முருகப்பெருமான் காட்சி இந்த சந்தனத்தாரி என்ன பண்றது அதுக்கு சிவபெருமான் விட்டு வேலைக்காரி யாரும் கிடையாது அதனால சிவபெருமான் தோல் போயிட்டார் சரிதானே என் காட்சி கொடுத்தா ஆளுக்கு கொண்டு காட்சி கொடுத்தேன் கணக்கு போட்டு சந்தனத்தாதிக்கு பதிலாக யாரை கொண்டு அந்த நிறுத்துறது ஒரு வேலைக்காரி அவளது கெட்டிக்காரியா இருந்திருக்கா வாழால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லே பட்னத்து சாமி அழுத மாதுசொன்ன தொண்டு செய்து மகவறிந்து சிறுத்தொண்டர் பண்ண மாதிரி குழந்தையை கரிசமைக்க முடியாது என்ன அதுக்கு நாலு பேர் வேணும் சிறு தொண்டர் பொண்டாட்டி வேலைகள் நான் பட்னத்துசாமி என்னால் முடியாது ஒரு திருமையில கண்டர் மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்குள்ள சின்ன வயசுல பொண்டாட்டிய தொடாம மனசாலும் நினைக்காம அழகான பொண்டாட்டிய பார்த்தும் பார்க்காமையும் இருக்க என்னால் முடியாது அதுக்கு ரெண்டு பேர் புருஷனும் பொண்டாட்டி இதுக்கு நாலு பேர் இதுவும் முடியாது ரெண்டு பேர் முடியாது கண்ணப்பா நாயனார் ஒரே ஆளு கண்ணை தோண்டிக்கிட்டார் அதுக்கு ஒரு ஆள் அது கூட என்னால் முடியாது வரிசையை பாருங்க வாழால் மகவரி தூட்ட வல்லே நல்லேன் மாது சொன்ன சூழல் இளமை துறக்க வல்லேன் தொண்டு செய்து கண் இடந்து அப்ப வல்லேன் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்து அப்பருக்கே சிறு தொண்டர் வரலாறு அற்புதமான வரலாறு இந்த சாமிக்கு பேர் உத்தராவதீஸ்வரர் பேரு நீங்க செங்காட்டங்குடிக்கு ஒரு அந்த திருவிழா நாள் ஒரு அம்மாவாசைக்கு வருது நான் இந்த வருஷம் போயிருந்தேன் அவர் கூடவே உட்கார்ந்து இருந்தேன் ராத்திரி பூரா தூங்காம இருந்தேன் என்ன கம்பீரம் ரொம்ப அற்புதமா இருக்கார் வெளியில வர்ற ஒரு பார்வை எல்லாரையும் அவர் பார்க்கிறாரா நமக்கு அப்படியே பக்கத்துல போய் நிற்கலாம் போல இருக்கு பக்கத்துல போய் நின்று அவர் கூடவே போய் காலம்பற மணிக்கு பிள்ளை கறி ராத்திரி பதினொன்னுல இருந்து இந்த கதையெல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு கரெக்டா அந்த கறி கேட்டா உள்ள எந்த கம கம கமன்னு வாசடிக்குது அஞ்சு மணிக்கு வாசடிக்குது அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார் அஞ்சு மணிக்கு தான் எல்லாரும் தூங்கா இருப்பாங்க அந்த ஊரில் திருச்செங்காட்டங்குடி சிறு தொண்ட நாயனார் வரலாறு அடுத்தது கார் கொண்ட கொடை கலரிட்டு அறிவார்க்கும்படியே கலரிட்டு அறிவார்னா என்ன அர்த்தம் எல்லா உயிர்களும் பேசக்கூடிய மொழியை அறிந்து கொண்டவர் ஈ பேசினாலும் தெரியும் எறும்பு பேசினாலும் தெரியும் யானை பேசினாலும் தெரியும் குருவி பேசினாலும் தெரியும் நமக்கு மனுஷன் பேசுறதே புரியலை லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு சார்ங்கிறார் புரியுதா எல்லா உயிரும் பேசக்கூடியதை அறியக்கூடிய ஆற்றல் கலரிட்டு அறிவார் அவர் யார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நண்பன் மலை நாடு திருவஞ்சைக்களம் மலையாளத்தில் திருச்சூர் திருச்சூருக்கு பக்கத்தில் கொடுங்களூர் திருச்சூர் பல பேருக்கு தெரியும் ஆதிசங்கரர் பிறக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா நாற்பத்தைந்து நாட்கள் பட்டினி இருந்து வழிபட்ட திருச்சூர் திரு சிவப்பேரூர் நம்மளால திருச்சூர்னு ஆக்கிட்டாங்க திரு அந்த ஊர் அதுக்கு பக்கத்தில் கொடுங்களூர் சேரமான் பெருமாள் சேரநாட்டு ராஜா அதுல இருந்து மூணு கிலோமீட்டர் திருவஞ்சை களம் அரசபுல பிறந்தவர் பெருமாக்கோதையார்கள் ராஜா அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு திடீர்னு என்ன தோண்டி இந்த ராஜ்ய நிச்சயம் இல்லை நாம் தவன் வேண்டும் ஒரு வயசுக்கு அப்புறம் பதவியை வச்சுக்கிட்டு உட்கார இது எங்க தமிழ்நாட்டில் எழுதி போட வேண்டிய வார்த்தை ஒரு வயசுக்கு அப்புறம் பதவியை வச்சுக்கிட்டு உட்கார கூடாது பிள்ளைகிட்ட விட்டுட்டு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ராஜா என்ன பண்ணா தவம் பண்றதுக்கு போயிட்டான் ராஜ்யத்துக்கு ஆள் கிடையாது இவனுக்கு பிள்ளை கிடையாது ராஜ்யத்துக்கு ராஜா கிடையாது ராஜா இல்லைன்னா ரொம்ப ஆபத்து எல்லாரும் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க அந்த வம்சத்திலே வந்தவர் பெருமா கோதையால் ஒருத்தர் தான் ராஜவம்சம் யாரும் சொல்ல மாட்டாங்க பெருமாப்பாதையார் காலில் வந்து விழுந்தாங்க நீங்க தான் இந்த ராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் செய்தி முறைமையால் உரிமை செங்கோல் அரசு புரிவதற்கு மைதீர் நெறியின் முடிசூடி அருளும் மரபால் வந்தது ராஜவம்சம் நீங்க தான் வரணும் இவர் சொன்னார் நான் கோயில்ல திருத்தொண்டு பண்றனே என் திருத்தொண்டுக்கு இந்த பதவி தடையா இருக்கக்கூடாது சரி சிவபெருமான உத்தரவு கேட்கிறேன் சிவபெருமானே இந்த அரச பதவியை எடுத்துக்கட்டுமா எடுத்துக்கோ உனக்கு எல்லா உயிர்களும் பேசக்கூடிய பேச்சை உணரக்கூடிய பேரறிவை தந்தோம் ராஜா அப்படி இருக்கணும் அத்தனை பேருடைய துன்பத்தையும் மாற்றணும் மனுஷன் துன்பம் மட்டுமல்ல விலங்கினுடைய துன்பத்தையும் மாற்றணும் நாயினுடைய துன்பத்தையும் மாற்றணும் அவனுக்குத்தான் அரசு கலரிற்று அறிவார் எல்லா உயிர்களும் பேசக்கூடிய பேச்சை அறியக்கூடிய ஆற்றலை கொடுத்தேன் இவருக்குறார் எனக்கு அரசு வேண்டாம் நீ தான் வேணும் குலசேகர சொல்றார் செடியாய வன்வினைகள் தீர்க்கும் திருமாளே அதுக்கு முந்தனமாட்டேன் ஊனேறு செல்வத்து உடற்பிறவி சங்கம் உடையான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே அது மாதிரி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இல்ல நீ ஆட்சி பண்ணணும் மக்களுக்கு நன்மை போ சிவபெருமான் சொல்லியாச்சு புறப்பட்டு வந்துட்டார் யானை மேல ஏற்றி இவரை கொண்டு வர்றாங்க சுத்தி வர ஆட்கள் இவரும் மேல சிவான்னு உட்கார்ந்து இருக்கார் எதிர்த்தா கூட ஒரு மண்ணா வந்தாங்க அவன் துணியெல்லாம் துவச்சு மூட்டை கட்டி தோளில போட்டுக்கிட்டு வர்றான் இந்த துணியை அந்த காலத்துல ஒவ்வொரு மண்ணில போட்டு வெளுப்பாங்க ஆணவத்தை வெளுக்கிறதுக்கு கண்மம் மாயைங்கிற ஒவ்வொரு மண்ணை கடவுள் கொடுத்தாருன்னு சைவசித்தாந்தான் அப்படியே வந்தானா ராஜா வேல இருந்து பாக்குறார் ஆ சிவம் சிவபு சிவனுடைய வடிவத்தோடு ஒரு சிவனடியா வர்றார் ஒரு திருவேடம் யானையை விட்டு குதிச்சிட்டாரு ஓடி போய்ல விழுந்துட்டார் வணங்கி யார் என்று அடியேனை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்ன யாருன்னு நினைச்சு கும்பிடுறீங்க நான் வண்ணா பய வண்ணான் இவர் நான் அடி சேரன் அடிமை வண்ணான்கே இவர் அடிமை சேரன் திருநீட்டு வார வேண்டும் உங்களை பார்த்த உடனே சிவபெருமான வேஷத்துக்கு மதிப்பு மரியாதை அப்படிப்பட்டவர் சேரமான பெருமாள் நாயன பூஜை எப்ப முடியும் தெரியுமா சிவபெருமானுடைய பாதச்சிலம்பு ஒளி கேட்டால் பூஜை முடியும் இல்லைன்னா பூஜை நடக்கும் ஆறு மணி நேரம் ஆனாலும் சரி பாதச்சிலம்பு ஒளி கேட்காமல் பூஜை முடியாது அப்படி வாழ்ந்தவன் பூசை கமர்ந்த பெருங்கூத்தர் பொறுப்பார் சிலம்பின் ஒலியடித்தார் அப்படி வாழக்கூடியவன் மதுரையில பானபத்திரன்னு ஒருத்தை திருவளையாடுகளுக்கெல்லாம் போயிடக்கூடாது அவன்தான் இவனும் புத்திரனோ ஞாபகம் வருதா பானபத்திரன்னு ஒருத்தை அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு சிவபெருமான்கிட்ட போய் கேட்டான் சிவபெருமான் தருவாங்க போ கொடுங்கலூருக்கு போ சேரமான் பெருமாள் போ நிறைய பணம் கொடுப்பார் வாங்கிட்டான் இது விவகாரம் தானே இவரே கொடுத்தா என்ன கெட்டு போச்சு எழுதி ஒரு பாட்டு எழுதுற மதி மதி குறிசை மாடக்கூடல் மதுரைக்கு சிறப்பு சந்திரன் வந்து மாடத்துல தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போவான் மாட அண்ணம் பயிலக்கூடிய ஆலவாய் பதியில் மதுரையில் வாழக்கூடிய சிவன் நிலைத்து நிற்கக்கூடிய சிவன் மன்னிய சிவன் தட் இஸ் மை பெர்மனட் அட்ரஸ் அதான் மன்னிய சிவன் மாற்றம் ரு சேரமான் பெருமானுக்கு பருவ கொன்முப்படியென மேகம் மாதிரி பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி பாவலர்களுக்கு மேகம் மலபெய்த மாறி கொடுக்கக்கூடியவர் ஒளிதிகள் குருமா மதிபுரை உளவிய குடை கீழ் செருமா உதைக்கும் சேரலன் காண்க வெண்கொட்ட குடையின் கீழ் இருப்பவர் குதிரையில் வருபவன் இவர் யானையில வர்றாரு வரக்கூடிய சேரலன் காண்களையும் குதிரையின் பின்னாலே இவர் குதிரையில்தான் கைலாசத்துக்கு போவார் கைலாசத்துக்கு போன குதிரைக்கு முக்கியத்துவம் செருமாவுகைக்கும் சேரலன் காண்க இது இன்னி உங்க செய்திக்கு வரா பண்பால் யாழ் பானபத்திரன் அவனும் கருதி போந்தனன் உன்னை பார்க்கறதுக்காக வர்றான் மான் பொருள் கொடுத்து நிறைய செல்வத்தை கொடுத்து வச்சுக்கிட்டு வரவிடுப்பது அனுச்சுவை பன்னெண்டு வரி நாப்பத்தி ஏழு சீர் பன்னெண்டு வரி திருமுறைகள் பனிரெண்டு பன்னெண்டு வரி எழுதி கொடுத்து விட்டார் இதனால திருமுறை ஆசிரியர்கள் வரிசையில் சிவபெருமான் சேர்ந்துட்டார் ஆசிரியர்கள் இருபத்தி ஏழு பேருக்கு திருவீதி உலா வச்சா நம்பர் ஒன் சிவபெருமான் வர்றார் அதுக்குத்தான் விவரமா பாட்டு எழுதி கொடுத்தார் இல்லாட்டி பாட்டு எழுதாட்டி இந்த வாத்தியார்கள் நம்மளை சேர்க்க மாட்டாங்க ஒரு பாட்டு எழுதி கொடு திருமலை ஆசிரியர்கள் இருபத்தேழு பேர்ல பதினோராம் திருமுறை முதல் பாட்டு சிவபெருமான் அருளையது சேர்த்து விட்டாங்க இதே மாதிரி இந்த அந்த அவனுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார் யாருக்கு அந்த தருமிக்கு பொற்கிழிக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாங்கல்ல சங்கமலவன் வரிசையில் சேர்த்து சங்க புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் வந்தாலும் சிவபெருமான் வருவார் வாழ்க்கை ஆசிரியர்கள் அங்க கூடவே நானும் வரணும்னு அதுக்கு அங்க ஒரு பாட்டு இங்க ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார் வேடிக்கை என்ன தெரியுமல்ல ரெண்டு பாட்டு எழுதி கொடுத்தவர் மதுரை சொக்கதிகல் பெருமாள் வேற ஊர்ல காஞ்சிபுரம் இல்லை மதுரை ஏன்றிவுக்கு அதி புதன் அதனால தான் பாண்டிய நாடு பன்னீர் ஆண்டு வர்க்கடன் சென்றாலும் சங்கம் வளர்ந்தது அறிவு கொடுக்கக்கூடியவன் சொல்லிவிடலாம் ஜாதகத்தில் புதஸ்தானம் மதுரை எழுதியாச்சு தூக்கிவிட்டு அவன் வந்துட்டான் சேரமான் பெருமாளு வந்துட்டான் வந்து காலில் விழுகிறான் நிறுத்தி விட்டார் என்ன சொக்கெருமான் அத மனசுல வச்சு ரொம்ப சந்தோஷம் என்ன சொன்னார் பானபத்திரா வாங்க கூட்டிட்டு எடுத்துங்க கூட்டிட்டு மணிமுடிமான் என் ராஜ்யமே உங்களுக்கு சொந்தம் நம்மால் அருந்த பானவந்திர என்ன பண்ணியிருப்பேன் தேங்க்யூன்னு ராஜ்யத்தை வாங்கிட்டு சேரமான் பெருமாளை விரட்டிருப்பேன் அவன் என்ன சொன்னான்னு தெரியவில்லை பொருள் கொடுக்கத்தான் அவர் கட்டண மான் பொருள் கொடுத்து தெளிவா இருக்கு நீ பொருளை வேண்டாம் ராம ராமனுடைய பாட்டனாருக்கு பாட்டனார் வந்து கேட்டவர் இல்லை அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் ஒரு நாள் ஒருத்த வந்தான் மாந்தா தான் கேட்டான் ஒரு ராஜ்யத்தை கொடுன்னு கேட்டுக்கிட்டார் அப்பவே ஒரு ஆள் அப்படி இருந்திருக்கேன் ராஜத்தை அப்படியே கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு தண்ணிய பார்த்துட்டு காட்டுக்கு போய் தவத்துல உட்காந்து ஆறு மாசம் ஆச்சு நாரத முனிவர் இந்த புது ராஜா இப்ப இவனுக்கு ஒரு மந்திரி பக்கத்துல இருக்கான் மந்திரி சொல்றான் முந்திர எல்லாம் நாரதார் அடிக்கடி வருவாரு நீங்க வந்ததுக்கு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இப்பத்தான் வர்றாரு இந்த ராஜா நாரதார் வரவேற்க நாரதரை கேட்கிற அடிக்கடி வழிங்களா இப்போ ஆறு மாசம் ஆச்சு நாரதர் சொல்றா நமக்கு தேவலோகத்தில் ஒருத்தன் ஆமா அவன்கிட்ட வந்து கேட்ட ஒருத்தனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டானான் நான் இவனுக்கு தோணுது அப்படி கொடுத்த ஒரு மாந்தாவுக்கு சொர்க்கம் கொடுக்கணும் இப்ப இருக்க சொர்க்கம் பார்த்தா ஏற்பாடு பண்ணணும் மிக உயர்ந்த ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கேன் அந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட இரண்டாவது என்னமோ இந்த மாந்தாதா கிட்ட ஒருத்த வந்து அந்த ராஜ்யத்தை கேட்டான் ஒரு கடுமையானு அந்த கான்ட்ராக்டர் நம்ம கைகால ஆடி போச்சு நேரம் தவம் பண்ற இடத்துக்கு ஓடணும் தவத்தில் இருக்க விழுந்து கும்பிட்டு பார்த்தார் இவன் என்ன வேணும்னு கேட்டார் உங்களுக்குன்னு ஒரு சொர்க்கம் உண்டாக்குறான்னா அந்த சொர்க்க எனக்கு வேணும்னு கேட்டான் தந்த இன்னைக்கும் கைலாஸ் போறவங்க மாந்தாதாமலையை பார்த்து கும்பிட்டு போறாங்க கையெழுத்து கும்பிட்டேன் அந்த மாந்தாதா தவம் மலை கைலாசம் போற பாதையில் போற பொழுது குறிப்பாக ஏகப்பட்ட மலை முப்பத்து முக்கோடி தேவர்களும் மலைகளாய் இருக்கக்கூடிய பகுதி கைலாசம் மாந்தாதா அப்படி சேர்நாட்டு ராஜா என்ன பண்றார் ராஜ்யத்தை கொடுத்து அதே மாதிரி என்ன வந்தவன் அரசு உங்களுக்கு பொருள் தான் எனக்கு யானை மேல ஏற்றி பொருள் கொடுத்து அனுப்பிச்சுட்டான் வந்துட்ட ஒவ்வொரு நாளும் பூஜை முடிகிற பொழுது சிலம்பு ஒளி கேட்கும் ஒரு நாள் கேட்க பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி சிலம்பு கேட்கவில்லை ஓ நான் தப்பு பண்ணிட்டேன் திருவடிக்கிறது போய் சேரல தப்போ பண்றவன் உடைவாள உருவி வெட்டிக்க போனாரு கலகல கலகலன்னு ரொம்ப வேகமா கேட்டுருச்சு இந்த லேட்டா வர்றவன் ஓடி வருவேன் போச்சு என்ன சேர் வருமான சேர்த்து கலகல கலகலன் அடிச்சாராம் சிலம்புலி சேர்மான் பெருமாள் கேட்கிற ஒழிந்தது கல்லூரிக்கு வர்ற பையனை கூட ஏண்டா தாமதம் கேட்க முடியலை அவங்க மதுரையில பி காம் கிளாஸ் பையன் வர்றான் வாத்தியார் இங்க இருக்காரு தாமதமா வரணும் வேலை வாங்கியிருக்கேன் இதுதான் இங்க மதுரை போயிட்டு இருக்கு மறந்து ஒருத்தனையும் ஒன்னும் சொல்லிக்க முடியாது காசு கொடுத்தா என்ன பண்ணாலும் செய்யலாம் அவ்வளவுதான் முன்யாது ஒளிந்தது ஒருத்தர் இருக்காரா அவரை பார்க்கணுமே திருவாரூருக்கு போகணுமே நான் புறப்படணுமே சேனைகளோட புறப்பட்ட சிதம்பரத்துக்கு போனார் சிதம்பரத்து பெருமானை பார்த்தார் பொன் வண்ணத்து அந்த பாடின சொல்றத்துவர் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே திருமேனி தங்கமயமாக இருக்கு அவர் ஜடாமுடி மின்னல் மாதிரி இருக்கு அவர் வர்ற பெரிய ரிஷபம் வெள்ளிக்குன்றமாக இருக்கு அவர் திருமேனி என் மனசில் உள்ள மாதிரி இருக்கு நினைக்கிறே தானே கடவுளுக்கு திருமேனி என் வண்ணம் அழகான பாட்டு இந்த பொன் வண்ண தந்தாதியில் ஒரு அற்புதமான பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு குற்றேவல் குளிர்மின் கண்கள் தேருமின் சித்தம் தெளிவின் சிவனை செருமின் செற்றம் அருமின் வேட்கை அருமின் அவலம் இவை நெறியா ஏருமின் வானத்து இருமின் விருந்தாய் இமையவர்க்கே ஈசனை கூருங்கள் குற்றேவல் செய்யுங்கள் கண்கள் குளிரும் சித்தம் தெளிமென்கள் சிவனை தெளிமென்கள் கோபத்தை விடுங்கள் வேட்கையை விடுங்கள் அவலத்தை விடுங்கள் சிவலோகத்துக்கு செல்லுங்கள் தேவர்கள் உங்களை வரவேற்பார்கள் இன்னும் ஒரே ஒரு பாட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வேண்டிய நாட்களில் பாதியின் கண்குள் நான் வாழக்கூடிய காலத்தில் பாதி இருக்கா போச்சு தூங்கிட்டேன் அதில் நோய்க்கு கொஞ்ச காலம் போச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காலம் போச்சு மூப்புனால் கொஞ்ச காலம் போச்சு விவரங்கிட்ட பிள்ளையா இருந்ததில் கொஞ்சம் காலம் அச்சம் வெகுளி அவ அழுக்காறு இதில் போச்சு ஆகக்கூடி எனக்கு ஒரு காலமும் ஒன்று கும்பிட கிடைக்காமல் வேண்டிய நாட்களில் பாதி இங்குள் மிக அவற்றுள் முதலது புள்ளமை வளர்புக்கன் இவளதுக்குள்ள இருந்துகிட்டு உன்னை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன் சிவபெருமானி அடியார்களோட வந்தா உன்னை அடையலாம் அது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு காக்கா கைலாசத்துக்கு போன கைலாசம் பொன்மலை பொன்மலையில் போய் நேரமா தெரிஞ்சுதான் நான் அடியார்களோடு அடியாரா தெரிய மாட்டேனா இதெல்லாம் யாரு சேரமான் பெருமாள் பாடியது பொன் வண்ணத்து அந்தாதி ஒரு பாட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த காக்கை பாடுனார் சிதம்பரத்தை விட்டு புறப்பட்ட காட்ட தேவாசிரியன் மண்டபத்தில் உள்ள அடியார்களை எல்லாம் வணங்கி பரவனாட்சியார் பெரிய சாப்பாடு போட்டார் சரியான சாப்பாடு சாப்பாடு பரவநாச்சியாருடைய சாப்பாட்டிலே கொஞ்ச காலத்துக்கு இருந்தார் சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கொஞ்ச காலத்துக்கு இருந்தார்கள் சேரமான் பெருமாள் ஆறு ஒரு ரெண்டு பேரும் மதுரைக்கு புறப்படுறாங்க எங்கேருந்து திருவாரூரில் இருந்து பழையல்தான் திருத்தலங்கள் முதல்ல்தான் நாகப்பட்டினம் பழைய முடி ஒரு நாலஞ்சு திருத்தலங்கள் திருநாகை காரோணம்னு வேறு நாகைப்பட்டினம் நாகர் என்ற இனத்தார் வாழ்ந்ததால் பட்டினம் சீனர்கள் வணிகம் செய்த பதி சப்தில் ஒன்று அகத்தியருக்கு திருமண காட்சி காட்டிய இடம் காயாரோகணேஸ்வரர் நீலாயதா ரெண்டு பாட்டு சொல்றேன் இந்த பாட்டை சொன்னீங்கன்னா வாழ்க்கையில எல்லா சுகங்களும் கிடைக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமி கேட்டு வாங்கின பாட்டு என்னென்ன கேட்டார் தெரியுமில்ல இந்த மார்க்க பத்தூர் துண்டு பலிகரை கிரி பேசி படிராடிமான எல்லா வீட்லயும் போய் பிச்சு எடுக்கிற ஒரு ரோல் கார்ல வரக்கூடாது ஒரு காலமாட்டு வேலை வர்றேன் வனத்தை பூரா ஒளிச்சு வச்சிருக்கேன் செல்வத்தை மறைத்து வைத்தீர் சே ஏறி காலமான ஒரு மணி போடக்கூடாது ஒரு வயிறு நெக்லஸ் போடக்கூடாது வைத்தீர் எனக்கு ஒரு இறங்கி இந்த மறைச்சி வச்ச செல்வத்துல நமக்கு தொற்ற கொடு என்ன வேணும் கேளு முத்தாரம் இலங்கை வெளிர் மணி வயிற கோவை மே கஸ்தூரி வேணும் சாப்பாடு வேணும் மரியேறு கரதலத்தீர் மாதி மயே உடையீர் மா நிதியம் தருவன் என்று வல்லீராய் ஆண்டீர் கிரி உம்மால் படுவேணோ திருவானை உண்டே என்னதான் நற்புகர்கள் பொற்சுறிகை தங்கத்தனால உடை மேல்ட்டிகையும் புரிந்தருள வேண்டும் சாப்பாடு எப்படி பண்ணு தெரியுமா கறி விரவு நெய் சோறு முப்போரும் வேண்டும் ஒரு நாளைக்கு மூணு வேளையும் கறி நெய் சோறு முப்போல் கடவுள்கிட்ட போய் கேட்கிறார் கறி விரவு நெய் சோறு முக்கோரும் வேண்டும் கடல் நாகை காரோணம் அவ்வளவு கொடுத்தார் சாப்பாடு ஆடை எல்லாம் கொடுத்தார் வாங்கிக்கிட்டு வேதாரண்யத்துக்கு வந்துட்டான் யாழை பழித்தன்ன மொழி மங்கை யாழை பழித்த மொழியாள் அம்பாளுக்கு பேரு அதனால அந்த ஊர்ல சரஸ்வதி கையில யாழ் கிடையாதுன்னு சொன்னேன் எந்த ஊர் வேதாரண்யம் யாழைப்பழித்தொழி மங்கை ஒரு பங்கன் வேலைச்சடி உடிமேல் பெற வைத்தான் உள்ள விந்து குரங்கு வாழைப்பழத்தை சாப்பிடுதான் அந்த மறைக்காடு அகஸ்தியான் பள்ளிக்கு வந்துட்டார் திரு அகஸ்தியான் பள்ளி சின்ன கோயில் பாட்டு கிடைக்கல அதை தாண்டி கோடிக்கரைக்கு வந்துட்டார் கோடிக்கரை கடைசியில் கடலோரத்தில் இருக்குது கோடிக்கரை குலகன் தனியாக இருக்கார் கூட்டமே ஆளே கிடையாது கோயில்லேயும் ஆள் கிடையாது அந்த ஊரில் ஒரு சிறப்பு முருகப்பெருமான் ஒரு முகத்தோட ஆறு கையோடு இருப்பார் வேற இயங்கையும் கிடையாது அந்த பக்கம் மூணு கை அந்த பக்கம் மூணு கை ஆறு கை ஒரு முகம் கோடிக்கரை குலகன் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அதனால சொல்கிறேன் முருகப்பெருமான் அவ்வளவு அழகாக இருப்பார் வாயு பகவான் பார்க்கடல் அமுதத்தை கொண்டுகிட்டு போற பொழுது அமுதம் பகுதி அதுதான் சிவலிங்கம் ஏன்பா சிவபெருமானே ஒரு ஆளும் கிடையாது பொண்ணையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தனியார் யாரு அழகான பொண்ணு மீனாட்சி பாட்டு கேளு கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற கடற்காற்று அப்படி அளிக்கும் கரை மேல் அயலே இருந்தால் குற்றமாவோ இந்த கடற்கரையில இருக்காம ஊருக்குள்ள இருக்கக்கூடாதா ஏன் இங்கே கிடையாது அவன்தான் எல்லாருக்கும் துணை அவனுக்கு துணை இல்ல அதுதான் அன்பு அன்பு அப்படித்தான் பேசு உனக்கு துணை இல்லாம தனியா இருக்கியே கண்ணீர் விட்டு அடிதான் ஆறு துணையாக நீர் இருந்தீரே புறப்படார் திருப்பத்தூருக்கு வந்துட்டார் வேதாரண்யம் மதுரை கிட்ட திருப்பத்தூர் பாடினார் பாட்டு கிடைக்கலை மதுரைக்கு வந்துட்டார் சேர ராஜா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி மதுரைக்கு வந்த மதுரை பாண்டியன் இருக்கான் பாண்டியன் பொன்னெடுத்து சோழன் வந்திருக்கான் ஆக மூணு பேரும் சந்தித்தார்கள் சேரன் சோழன் பாண்டியன் சுந்தரமூர்த்தி நாலு பேரும் சொக்கலிங்க பெருமான கும்பிட சுந்தரமூர்த்தி பாட சுக்கலிங்க பெருமான் அந்த பாட்டம் சுந்தரமூர்த்தி பாடியாது மயிலாப்பூருக்கு சிவன் அப்பர் பாடிய பாட்டு கிடையாது பாடினத சொல்றார் சேர்க்கல மதுரைகிட கொஞ்ச நாள் இருந்தார் திருப்பூவனத்துக்கு வந்துட்டார் திருப்பூவனத்தை பத்தி முந்தி சொல்லி இருக்கிறோம் திருவுடையார் திருமால் உருவுடையார் அடைவார் உரை பூவணம் ஒருத்தி சிவபெருமான் திருமேனிய தங்கத்தினால செஞ்சான் அதெல்லாம் திருப்பூவண்ணம் அவளுக்கு சிவபெருமான தங்கத்தில பண்ணணும்னு ஆசை அடியார்களுக்கு சாப்பாடு போடுவான் ஒரு ஒரு சித்தர் வந்தார் எல்லாம் வல்ல சித்தர் சாப்பாடு போட்டா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு தங்கம் வேணும் எதுக்கு சிவபெருமான் திருமேணி பண்றதுக்கு வீட்டில் தட்டு முட்டி சாமான் இருக்கா இந்த இருக்கில் இதுதான் எல்லாத்தையும் கொண்டாந்து எனக்கு முன்னால் வை வச்சாச்சு என்னமோ சொன்னார் தெளிச்சார் காலையில் பார்த்தா பூரா தங்கம் எடுத்து அழகான திருமேனி பொண்ணை கொடுத்து பண்ணிவிட்டான் சொக்கலிங்க பெருமான் சொக்க தங்கமாக இருக்கார் பல பல படன அழகா இருக்கார் கட்டி பிடிச்சு ஒரு குத்தம் கொடுத்தாலாம் கன்னத்தில் பல்ல உடுத்தான் அப்படி கட்டி பிடிச்சிருக்கான் சிவருமனை ஒரு பள்ள விடுத்தான் அந்த திருமேனி தழும குலைந்த தலைவர் திருமேனியை இப்போ காணாம் திருப்புவனத்தில் இருந்ததாக செய்தி சொல்லுகிறது வைகை யாரு வடக்கு நோக்கி போகிற வடக்கு நோக்கி போவது சரண தெற்கு நோக்கி போவது மரண கங்கைக்கு காசியில பெருமை ஏன் காசியில் உத்தரவாகினி வடக்கு நோக்கி போகும் கங்கையம் மாதிரி வைகை திருப்பூவனத்தில் வடக்கு நோக்கி போகும் அதனாலே அந்த தலம் மூவரும் வைகையின் அக்கறைகளிலே இருந்து வழிபட ஏதுவாக நந்தி விலகிய திருத்தலம் பூவணமதனில் பொழிந்து விழுந்தருளி தூவனமேனி பொழிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் திருவாசம் அங்கிருந்து புறப்பட்டு திரு ஆப்பனூர் மதுரைக்குள்ள திரு ஏடகம் பாட்டுள்ள திருப்பரங்குன்றம் பாட்டு கிடைச்சிருச்சு சுந்தர பாட்டின பாட்டு திருப்பரங்குன்றத்துக்கு கிடைத்து விட்டது பாரொடு விண்ணும் பகலுமாகி பணிமால் வரையாகி பறவையாகி நீரோடு தீயும் நெடுங்காற்றுமாகி நெடுவல் இடையாகி தேரோட வரையெடுத்த அரக்கன் சிரம்பத்திருத்தீர் உம் செய்கையெல்லாம் ஆரோடும் கூட அடிகேள் இதன் அடியோம் உமக்கு ஆட்சை அஞ்சுதுமே திருப்பரங்குன்றத்தில் பாடல் பாடிட்டு குற்றாலம் திருநெல்வேலி திரு ராமேஸ்வரம் அங்கே இருந்து திரு கேதீச்சரம் ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கையிலே உள்ள கேதீச்சரம் செத்தார் எழும்பணிவான் திருக்கேதீச்சரத்தானே பாடிட்டு திருச்சுளிக்கு வந்துட்டார் முக்கியமான இடம் சுந்தரமூர்த்தி சுவாமி திருச்சுடிகள் வந்துட்டார் பாண்டி பதினால முக்கியமான கேத்திரம் திருச்சுடிகள் உலகத்து அழிக்கக்கூடிய ஊழிக் காலத்து வெள்ளம் வந்த பொழுது ஒரு சுழி சுழிச்சுள்ள போயிருச்சா திருச்சு சதானந்த முனிவரும் வழிபட்டி திருமேனி நாதர் துணை மாலை அம்மை ரமண பகவான் வாழ்ந்த இடம் ரமண பகவான் தோன்றிய இடம் அங்கதான் அவர் வாழ்க்கை முழுக்க 30, பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது ரமணர் பிறந்த நாள் முப்பது பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது அவங்க அப்பா பதினாறு வயசில் இறந்து போயிட்டார் தொண்ணூற்றி ஏழ ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மதுரையை விட்டுட்டு ரமணர் புறப்பட வெங்கட்ராமன் மதுரையிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலையிலே உட்கார்ந்து ஒன்னு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு கீழே தவத்திலே உட்கார்ந்து விட்டார் முன்னாலே ஒரு நாள் இந்த கதை சொல்லி இருக்கேன் பாதாளலிங்கத்துக்கு பக்கத்திலே 17 வயசு வெங்கட்ராமன் தவத்திலே உட்கார்ந்து விட்டார் பூச்சி கடிக்குது பாம்பு கடிக்குது தேர் கொட்டுது நட்டு வாக்காளி கொட்டுது ஒரு நினப்பும் கிடையாது சேஷாத்திரி சுவாமி மேலேருந்து வந்து பார்த்தார் அண்ணாமலை முதலியார் வெங்கடாசல முதலியார் இரண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த சாமியை அப்படியே தூக்கி கொண்டு போய் திருவண்ணாமலை ஆதீனத்தில் உட்கார வச்சாங்க திருவண்ணாமலையில் சாமி அப்படியே தவத்தில் தான் இருக்கார் பதினெட்டு வயசுக்குள்ள இளம் புள்ள அழகான தோற்றம் கட்டுன போவணத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது காலில் கூட காயம் தூக்கி உட்கார வச்சு நாலு நாள் தயிர் சாதத்தை பெசஞ்சு உடம்பு வந்து நாள் சாப்பாடு கொடுத்து தேர்த்திட்டாங்க ஒரு நாள் அப்படி பார்க்கிறார் மேல ஒரு புத்தகம் பெரிய புராணம் பெரிய புராணத்தை அண்ணாமலை முதலியார் பகட்டில் வந்து நிற்கிறார் சாமி என்னமோ படிக்குது ஒரு பாட்டு வந்தது எந்த பாட்டு வந்தது திருச்சுடியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார் திருச்சுடியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர்ற இடத்த இப்ப நம்ம சொல்றோம் இல்ல இந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கார் ரமணர் அண்ணாமலை முதலியார் கிட்ட வந்து இப்படி பார்த்தார் அவரை பார்த்துட்டு இந்த கையை அந்த இடத்துல வச்சார் திருச்சுடின்னு போட்டிருக்க இதுதான் உங்கள் ஊராசாமி பேசவேண்ட மெளனம் அவர் ஒன்று திருச்சுடிக்கு ஆள் விட்டுட்டார் ஒரு பிராமண சன்னியாசி ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கிறோம் அங்கே இருந்தார் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம் பிரகாசமாக இருக்கார் ஒன்றும் பேச மாட்டேங்கிறார் திருச்சுடி சின்ன கிராமம் இவர் பிறந்த இடமெல்லாம் நல்லா இருக்கு அழகாக வச்சிருக்கிறாங்க போய் பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு நம்ம சுந்தரம் ஐயர் அழகம்மா பிள்ளை அப்பா வேறு சுந்தரம் ஐயர் அம்மா வேறு அழகம்மா அங்கிருந்து இவங்க மாமா புறப்பட்டு இங்கே வந்து பார்க்குறாரு வெங்கட்ராமா என்ன இப்படி உட்கார்ந்து இருக்க பேசவே இல்லை மாமா என்னென்னுமோ பேசினார் பேச்சே கிடையாது திருப்பிட்டேன் அவங்க அம்மா அனுப்பினார் அம்மா அங்கிருந்து வந்துட்டா பிள்ளைய பார்த்தா வெங்கட்ராமா என்ன இங்க உட்கார்ந்து இருக்க இது நல்ல காரியம் நான் பண்றது நல்ல காரியம் நீ அங்க இரு விரும்பினா இங்க வா வேற பேச்சே கிடையாது பகவான் ரமணன் அடையாளம் காமிச்சது திருச்சுளியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பேசுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க அம்மா மறை அம்மா இறந்த போது இறக்குற போது மேலே கொண்டே வச்சு இந்த நெஞ்சை தடவிக்கிட்டே இருக்கார் சிவபுரானு சொல்லிக்கிட்டே இருக்கார் திருவாசன் அந்த ஆன்மா உள்ளேயே அடங்குது அடங்கி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு திருவாசுகரன் சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு போகிறார் மறக்க கூடாது திருக்கொண்டு போய் கோயிலில் வச்சு மாதிரபுதேஸ்வரர் கோயில் இப்போ கட்டியிருக்காங்க திருவண்ணாமலைக்கு போனால் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் பதினாலு ரமண பகவான் சமாதியான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் பதினாலு ராத்திரி எட்டு மணிக்கே என்னவோ சமாதி அது எந்த ஊரை காற்ற இத காற்ற பாட்டு அந்த பாட்டை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சு கடக்கிறார் ராத்திரி கணவரே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அங்கணரை பணிந்துரையும் அவ்வூரில் கங்குலிட கனவ் காளையாம் திருவடிவார் காலை போல ஒரு தோற்றம் செங்கையில் பொச்செண்டும் திருமுடியில் சுளியமுடன் திருமுடியில் பூ கையில பொற்வேடம் களரி கங்கையனும் ஆருளமும் மாமுடியார் தாமகல ஞான பேர் ஆடர் உணர்ந்து அதிசயித்து நாகமுடன் ஏனப்பேர் எயிரணிந்தார் அருள் இருந்த பரிசென்பார் நாம் இருப்பது காணப்பேர் நீ காலையார் கோயிலுக்கு வா திருச்சுடியிலிருந்து நடந்து காளையார் கோயிலுக்கு போயிட்டார் காளையார் கோயில் காணப்பேர் முளையால் பாகமுமாகி வரும் அஞ்சு மறும் கண்டு தொழப்பெறுவது என்று அடியேன் கார்வையல் சூழ் காணப்பேரு காலையே திரு காணப்பேர் நிறைய சொல்லியிருக்காத பத்தி சம்பந்த சுவாமி பாருனது கோல காதில் குளையாலேர்மை குழலாலே ஞானத்தாரி நாரி காசை கொடலாமோ மேலே தேவர் கரியோனே வீரச்சேவல் கொடியோனே கால பாசத்துயர் காணப்பேரில் பெருமாளே திருப்புகள் திருக்கான பேருக்கு நான் அடிக்கடி அந்த ஊருக்கு போயிருக்கேன் என்ன எங்க தேவகோட்டையிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டருக்குள்ள திருக்கால பேர் அந்த கோயில் கட்டினவங்க திருப்பணி பண்ணவங்க திருவிழா பண்றவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் தேவகோட்டையில் ரொம்ப பக்கம் தேவகோட்டையில் ஒரு வீட்டு மாடியில் ஜமிந்தாய் வீட்டு மாடியில் ஏறி பார்த்தா காளையார் கோவில் கோபுரம் தெரியும் ராத்திரி ஏறி பார்த்து கும்பிட்றான் திருப்புணவாசலுக்கு வந்த திருப்புணவாசல் அருமையான திருத்தனம் பெரிய மகாலிங்கம் பெரிய நாயகி சம்பந்தர் சுந்தரர் பாடியது சிவலிங்கத்துக்கு மூணு மோடம் ஆருடைக்கு முப்பது மொளம் உயரம் ஒன்பது அடி சுற்றளவு எட்டு அடி சிவலிங்கம் ஒன்பது அடி சுற்றளவு எட்டு அடி ஆவுடை சுற்றி மூணு அடி இந்த கோமகி நீட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க அது மூன்றே அடி எந்த ஒரு திருப்புணர் வாசல் கும்பிட்டார் கும்பிட்டு புறப்பட்ட திருப்பண வாசல் கும்பிட்டு திருவாரூருக்கு வந்துட்டார் திருவாரூர்ல சிவரமான் பெருமாள் இவர் ரெண்டு பேரும் கொஞ்ச காலம் இருந்தார்கள் திரும்ப பயணம் தொடங்குகிறார் திருவையாற்றுக்கு வர்றாங்க திருவாரூர்லேருந்து புறப்பட்டு திருவையாறு திருவையாறுக்கு வந்தா ஆற்றுல வெள்ளம் போயிட்டு இந்த வெள்ளத்தை தாண்டி போகணும் சிவபெருமானே நடுவில் ஆறு ஒரு ஆற்ற தாண்டி போகணும் அஞ்சு ஆறு அதான் ஐயாறு ஐயாறுப்பன் அந்த அந்த ஊரில் அப்படின்னா ஏழு முறை ஐயாரா ஐயாரா ஐயாரான்னு எதிரொலிக்கும் ஓசை ஒழியலாம் ஆனாய் நீ ஏன்னு பார்த்தட சிவபெருமானே குழுக்க சுத்தி வர முடியாது பின்பக்கம் வரக்கூடாது மகாலட்சுமி பூஜை பண்றாங்க அதனால பின்பக்கம் நீங்க பிரகாரம் வர முடியாது வெளிப்பிரகாரம் தான் வரலாம் உள்பிரகாரம் வர முடியாது ஜோதிமயமாய் காட்சி கொடுத்த சிவலிங்கம் அப்பரு பெருமானுக்கு கைலாச காட்சி அளித்த சிவலிங்கம் வெள்ளம் போது பெருமானே பரவும் பரிசொந்தரியேன் நான் பண்டே உன்னை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான் ராத்திரி பகலாம் நினைக்கிறேன் ஆனா உங்ககிட்ட வரணும்னு இன்னும் மனசு சொல்ல மாட்டேங்குது கரவில்லை கீழ் கருப்பாதை அறவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அடிகளோ இந்த ஓன்னா ஓலமிடுவது ஓலமிட்டா மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம் கஷ்டப்படுறவன் தான் ஓலம் அடிகளோ பாட்டு போறா அப்படி சிவபெருமான் அங்கே இருந்து ஓலம் ஓலம் ஓலம்னாராம் காவேரி ரெண்டா பிரிஞ்சுதான் ரெண்டு பேரும் வசதியா இறங்கி வந்துட்டாங்க திருவையாறு காவேரி பிரிந்த ஸ்தலம் சுந்தரமூர்த்திக்கு சேரமான் பெருமானுக்கு அங்கிருந்து புறப்பட்டு கொங்கு நாடு தாண்டி கொடுங்கலூர் வந்தா திருவஞ்சக்கலம் கொடுங்கலூர்ல இவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கொடுங்கலூர் சேரநாட்டு ராஜா ஊர்ல ஏக வரவேற்பு பரசுராமர் பூசித்த திருவஞ்சக்களம் ராஜா இவரை யானை மேல உட்கார வச்சு கவரி வீசறான் சுந்தரமூர்த்தியை யானை மேல உட்கார வச்சு சேரநாட்டிலேயா யானைக்கு பஞ்சான் ூருக்கு போனா முப்பது யானை பகுதிங்கிற ஆமை நமக்கு பயமா இருக்கு ஒவ்வொரு யானையாக முப்பது யானை நாற்பது யானை யானை உட்கார வச்சு இவருக்கு மரியாதை சிங்காசனத்துல உட்கார வச்சு கையில கட்டிக்கிட்டு நிற்கிறார் யாரு சேர நாட்டு ராஜா எல்லா தேவிமார்களும் வந்து இவரு காலில் கரக நீர் வைத்து விளக்கி அந்த தண்ணீரை தலையில ஊற்றி குடிக்க போனாங்களா கூடாதுன்னு நீ எனக்கு நண்பன் தான் எனக்கு திருப்தி எம் பெற்றிமையால் செய்தன இங்கு எல்லாம் இசைய வேண்டும் அன்பு அன்புனால செய்யறோம் இதை நீங்க ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டாராம் இணங்கினார் இருந்தார் அமுது உண்டார் ஆடை அணி ஆவரணம் சந்தனம் அங்க என்ன கேட்டாரோ திருநாயிக்காரோ மக்கள் அதை பூராமான் பெருமான் கொடுத்துட்டான் யானை போர் மற்போர் காமிச்சாரா மல்யுத்தம் ராஜா ஊர் இல்ல ராமநாதபுரத்தில் அடிக்கடி நடக்கும் அந்த ஊர்ல மல்யுத்த பயில்வான் பெரியாடு ஒரு நாள் வெளியூர்ல இருந்து ஒரு பெரிய பயில்வான் வந்துட்டான் அவனுக்கு ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க ராத்திரி எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க உள்ளூர் பயில்வானு வெளியூர் பயில்வான் அடுத்தடுத்து உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்து சாப்பிடணும் எல்லாருக்கும் எள்ளு வச்சாங்க இந்த வெளியூர் பயில்வானுக்கு ஒன்னும் புரியல இன்னும் இப்பவே எள்ளு தண்ணி வைக்கிறாங்க வைக்கிறாங்க எதுக்கு இந்த எள்ளு உள்ளூர் பயில்வான் சொன்னானா இந்த எள்ளை கழுகினால அழுத்தி எண்ணெயை புரிஞ்சு சாதத்தில் ஊற்றி சாப்பிடணும்னா நானாவே நாளைக்கு போனா நம்மளை எந்த புலி புடிவான் ஓடி போயிட்டான ராஜா ஒரு வரலாறு இப்படி சொல்லுவாங்க அது மாதிரி மறு போர் யானை போர் எல்லாம் பார்த்தாச்சா இவருக்கு திரும்பவும் திருவாரூர் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்பத்தான் பொண்ணுமை பொருடம்பு பாடுறாரு பொண்ணுமை பொருளும் தருவானை போக முந்திருப்பை பொறுப்பானை அண்ணம் வைகும் வயல் பலனத்து அணி ஆரூர் ஆணை மறக்க நுமாமே திருவஞ்ச களத்தில இருந்து என்ன செய்கிறது திருவாரூருக்கு போகணும் சேரமான் பெருமாளே நான் புறப்படுறேன் நீங்க போறப்படாது திருவாரூரை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் கண்ணு போனதுக்கே அதுதான் பத்து யானை மேலையும் திரவியங்கள் மாணிக்கம் முத்து வைரம் வைதூரியம் பொக்கிசத்தையே ஏற்றிட்டாரு கொண்டு போக எல்லாத்தையும் ராஜா தான் போறாரு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா நம்ம தகுதிக்கு தகுந்தாப்புற கொடுத்த அடுப்போம் சுந்தரமூர்த்தி சுவாமி கொஞ்ச தூரம் போயிட்டாங்க ஊரு எல்லையை தாண்டியாச்சு இன்னொன்னு தூரம் போனாங்க அவினாசின்னு ஒரு ஊரு அதுக்கு பக்கத்துல திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊரு திருமுருகன் பூண்டி அந்த இடம் ஒரு நூறு வேடர்கள் வந்தார்கள் நூறு வேடர்கள் சுந்தரமூர்த்தி முன்னால போறார் இந்த பொருள் ஓடிக்கிட்டா கொடுத்த பொருளை கூற நூறு வேடவர்கள் வந்து திருடிக்கிட்டு ஓடிக்கிட்ட எப்படி இருக்கும் சுந்தர திரும்பி பார்க்கிறார் யானைதான் வருது பொருள் எல்லாம் போயிடுச்சு கோபம் தாங்கல சிவபெருமானே திருமுருகன் பூண்டி கோயிலுக்குள்ள வந்துட்டார் கோயிலுக்குள்ள வந்து என்ன கேட்கிறார் தெரியுமா தெலுங்கு பேசுறவங்க வேற தெலுங்கு பேசியிருக்கார் பக்கத்தில் ஒரு மாதிரி நாற்று அடிச்சிருக்கு முட்டு அப்படின்ட்டு இருக்காங்க தெலுங்குல எதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை திடுகு முட்டு அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் இவர் காதில் விழுந்திருக்கு எடுத்து அடிச்சுட்டு போயிட்டான் கொடுகு வெஞ்சிலை தெலுங்குகள் மை சொல்லி கொண்டு இருந்த எம்பிர திருடங்க வர்ற பகுதியிலே அழகான பொன்னையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்க ரெண்டு அர்த்தம் வெட்டித்தகமா ஏன் இங்கே உட்கார்ந்து அர்த்தம் பாதுகாப்புள்ள பொண்ண வச்சுக்குடிச்ச உடனே சிவபெருமானுக்கு முன்னால போன பொருள் போற வந்துருச்சு சிவபெருமானே இது என்னன்னு கேட்டானா சிவபெருமான் சொன்னாரா உனக்கு நான் தான் கொடுப்பேனே தவிர அது என்ன இன்னொருத்தம் கொடுக்கிறது சேரமான் பெருமாள் கொடுத்தது திருடு போயிடுச்சு வாங்கிக்கோ என்னுடைய நான் தான் கொடுக்கணும் இன்னொருத்தர் என்ன கொடுக்கிறது ஐயா உங்க வீட்டுல ஒருத்தர் வேலை பார்க்கிறார் தீபாவளிக்கு பணம் கேட்டாரு நீங்க கொடுத்தா உங்களுக்கு பெருமை அவர் வேற ஒருத்தன் போய் வாங்கினா உங்க பேர் ரிப்பேர் ஆகிருப்பில்ல ஆழ்வார் பாடுறார் உனக்கு பணி செய்திருக்கும் தகமுடையே இனி போய் ஒருவன் தனக்கு பணி செய்து கண்டாய் பண்றாட்டு குணத்தினை கிள்ளி புதுகவை காட்டி உன் பொன்னடி வாழ்க்கை இனக்குறவர் புதியது மாலிருஞ்சோலை திருமாலிருஞ்சோலை பெருமான் எல்லாத்தையும் கொண்டாண்டு கொடுத்தானா சந்தோஷம் கோயிலுக்குள்ள போன சிவபெருமான கும்பிட்டு உனக்கு நான் தான் கொடுப்பேன் வச்சுக்கோ போயிட்டு வாந்தரமூர்த்தி சுவாமிகள் தொடர்கிறார் திருவாரூருக்கு போகணும் அவரை எம்பிரானிறே இன்றைக்கு தலைப்பு அது இந்த பாட்டை சொன்னீங்கன்னா தொலைஞ்ச பொருள் எல்லாம் கிடைக்கும் திருமுருகன் பூண்டியில போய் கும்பிடுங்க திருமுருகன் பூண்டி ஒரு அற்புதமான திருத்தலம் உழுகப்பெருமான் வழிபட்ட திருத்தலம் என்று பேசுகிறார்கள் அதுக்கு இன்னொரு சிறப்பு உள்ளவர்கள் அங்கே போய் கொஞ்ச காலத்துக்கு இருந்தால் மனநோய் மாறும் மென்டல் டிப்ரெஷன் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாம் மாறிப்போம் இங்கு பல பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள் கோயிலில் வழிபாடு பண்ணனா மனநோய் அகதும் திருமுருகன் பூண்டி அவிநாசிக்கு பக்கத்துல ங்கு நாட்டிலே பாடல் பெற்ற ஏழு திருத்தலங்களில் முக்கியமான ஊர் திருமுருகன் பூண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுருகன் பூண்டியை விட்டு புறப்படுறார் சேரமான் பெருமான் வரலாற்று சொல்ல வந்த சேர்க்கிறார் சுந்தரர் வரலாற்றை சொல்லிட்டார் ஆமா சேரமான விட்டுட்டுமே அவரு பின்னால கைலாசத்துக்கு போற இன்னைக்கு வருவார் அதுவரைக்கும் திருவஞ்ச களத்திலையும் கொடுங்கலூர்லையும் இருப்பார் ஷேருமான் பெருமாள் வந்து சுந்தரமூர்த்தியோட ஆடி சுவாதி அன்னைக்கு கைலாசத்துக்கு போவார் நமக்கு ஆடி சுவாதி பதினாலாம் தேதி நமக்கு ஆடி சுவாதி அன்னைக்கு வர்ற பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் சுந்தரன் கைலாசத்துக்கு போறார் ஆடி சுவாதி நமக்கு என்னைக்கு சுந்தரர் கைலாசம் போறாரோ அன்னைக்குதான் ஆடி சுவாதி வர்ற பதினாலாம் தேதி சேரமான் பெருமானும் சுந்தரன் கைலாசத்துக்கு போவார்கள் அப்பொழுது சேரமான் பெருமாளை சந்திப்போம் என்று கூறி இருந்து கேட்ட பெருமக்களுக்கு நன்றி